اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجٌ مُنِيرٌ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كِتَابِهِ الْقَدِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ أَلَمْ تَرَ كَيْفَ ضَرَبَ اللَّهُ مَثَلًا كَلِمَةً طَيِّبَةً كَشَجَرَةٍ طَيِّبَةٍ أَصْلُهَا صَابِتٌ وَفَرْعُهَا فِي السَّمَاءِ تُؤْتِي مُكْلَهَا كُلَّ حِينٍ بِإِذْنِ رَبِّهَا وَيَضْرِبُ اللَّهُ الْأَمْثَالَ لِلنَّاسِ وَيَضْرِبُ اللَّهُ الْأَمْثَالَ لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ وَمَثَلُ كَلِمَةٍ خَبِيثَةٍ كَشَجَرَةٍ خَبِيثَةٍ اجْتُثَّتْ مِنْ فَوْقِ الْأَرْضِ مَا لَهَا مِنْ قَرَارٍ يُثْبِتُ اللَّهُ الَّذِينَ آمَنُوا بِالْقَوْلِ الثَّابِتِ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ கணியத்திற்குரிய பெரியவர்களை சொல்கிறேன் அல்லாஹு தாலாவுடைய திருப்பையால் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரை இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தின் இருபத்தி மூன்று ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன சென்ற வாரம் சொல்லப்பட்டதில் நரகவாசிகள் நரகத்திலே தண்டனை பெறக்கூடிய நேரத்தில் சைத்தானிடத்திலே இப்ளிஷ அவர்கள் முறையிடுவார்கள் உன்னை நம்பித்தான் நாங்கள் இந்த நிலைக்கு ஆளானோ நீ எங்களுடைய உள்ளங்களிலே சிற்கான எண்ணங்களை போட்டதின் காரணமாக நாங்கள் அல்லாகவை விட்டு விட்டு வேறு தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது மூமின்களுக்கெல்லாம் அல்லாகவை நம்பியவர்களுக்கும் அவனை வணங்கியவர்களுக்கும் நபிமார்களெல்லாம் சிபாரிசு செய்கின்றார்கள் அதன் காரணமாக நரகத்தில் இருக்கக்கூடிய மூமின்களும் விடுதலை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்பொழுது அதே மாதிரி எங்களுக்கு சிபாரிசு செய்து இந்த நரகத்தை விட்டும் எங்களுக்கு விடுதலை வாங்கித்தர வேண்டும் என்பதாக நரகவாசிகள் நரகத்தில் இருக்கக்கூடிய இபிலிஷிடத்திலே கேட்பார்கள் அவன் சொல்லுவான் இந்த நாளிலே உங்களின் மீது எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உலகத்தில் இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டே நீங்கள் எனக்கு வழிபட்டீர்கள் நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் இந்த வழி சரிதானா இல்லையா என்பதை சிந்திக்கவில்லை நான் சொல்லுவதை அப்படியே நம்பி நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தீர்கள் என்னுடைய வேலையை அதுதான் உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்பதுதான் நீங்கள் இப்ப சொருக்கத்துக்கு போறேன் என்று சொன்னதற்கு சொல்லுவதன் காரணமாக நான் எதுவும் செய்ய முடியாது உலகத்திலே என்னுடைய சொல்லை கேட்டால் நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீங்கள் நான் சொல்லுவதை கேட்டீர்கள் வழிபட்டீர்கள் இப்ப என்னை நீங்கள் பழிக்க உங்களையே நீங்கள் பொழித்துக் நான் உங்களை காப்பாற்ற முடியாது என்னையும் நீங்கள் காப்பாற்ற முடியாது நீங்கள் எதை இணை வைத்தீர்களோ அதை நான் என்று நிராகரிக்கிறேன் என்றெல்லாம் தன்னுடைய விளக்கங்களை சொல்லி அந்த மனிதர்களை மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்குவான் உலகத்திலே அல்லாகவை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வணங்கியவர்கள் சைத்தாருடைய சொல்லு அல்லாஹ் ஆயத்துகளிலே குறிப்பிட்டான் அடுத்து அல்லாஹால உலகத்திலே அல்லாஹால தன்னுடைய தன்னை நம்புவதற்காக ஈமான் என்ற ஒன்றை நமக்கு தந்திருக்கின்றான் ஈமான் என்பது எப்படிப்பட்டது அது எத்தகைய உறுதிவாய்ந்த ஒரு சொல் செயல் அதனுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹலா அடுத்த ஆயத்திலே தெரிவிக்கின்றன அலம் தர நீங்கள் கவனிக்கவில்லையா பார்க்கவில்லையா கைஃபரபல்லாகு மசலன் கலிமத்தன் தையிபா கலிமே தையிபாவுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹலா எப்படி ஆக்கியுள்ளான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா கலிமா தையிபா என்று சொன்னால் லா இலாஹில் அல்லாஹ் மஹமது ரசூ என்பது அதற்கு கலிமா தையிபா இனிமையான மனமுள்ள அழகான சுவையான களிமா வார்த்தை என்பதாக அதற்கு பொருள் அதை இனிமையான ஒரு களிமா மனமுள்ள களி வேறு எதுவுமே கிடையாது வார்த்தை எதுவுமே கிடையாது அதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹத்தால இங்கே சொல்லுகின்றான் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான் எப்படி ஆக்கி இருக்கின்றான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா கஷஜரத்தின் தஞ்சிபத்தின் அந்த கலிமாவுக்கு உதாரணம் ஒரு இனிமையான மனமுள்ள அழகான ஒரு மரத்தை போன்று ஒரு மரம் அஹா சாபித் அதனுடைய வேர் பூமிக்குள்ளே ஆழ பதிந்திருக்கின்றது அதனுடைய கிளைகள் வானலாவ உயர்ந்து பறந்து விரிந்திருக்கின்றது வேர் பூமிக்குள்ளே பதிந்து ரொம்ப உறுதியாக இருக்கின்றது அதனுடைய கிளைகள் வானலாவது தூத்தி உக்குலகா குல்லஹின் அது தன்னுடைய உணவை ஒவ்வொரு நேரமும் தந்து கொண்டே இருக்கின்றது எல்லா நேரங்களிலும் அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது அந்த காலம் இந்த காலம் என்றெல்லாம் இல்லாமல் எல்லா காலங்களிலும் ஆனால் தானாக அது தருவதில்லை இதிரி ரப்பிஹா அந்த மரத்தினுடைய ரப்புடைய உத்தரவை கொண்டு அவனுடைய கட்டளையை கொண்டு எல்லா நேரங்களிலும் அது தன்னுடைய உணவை தந்து கொண்டு இருக்கின்றது ஒயமுறிபுல்லாகோ இப்படி உதாரணங்களை அல்லாஹால மனிதர்களுக்காக வேண்டி அமைத்துள்ளான் ஏற்படுத்தி தருகிறான் அவர்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹால இந்த ஆயத்திலே சொல்லுகின்றார் என்றிபா என்று சொன்னால் அப்பாஸ் அலி அல்லா தாலா என்பவர்கள் சொல்லுகின்றார்கள் அது லா இலாஹில் அல்லாஹ் என்பது அது சார்ந்த எத்தனை வாசகங்கள் இருக்கணும் அதை அல்ல அதுவெல்லாம் அசல் அலா இலாஹில் அல்லாஹ் என்பது அஷ் அல்லா இலாஹில்லல்லா என்று சொன்னாலும் சரி அல்லது வெறும் லா இலாஹில் அல்லாஹ் என்று சொன்னாலும் சரி ஆனால் இந்த கலிமா ஷஹ என்பது இந்த வாசகத்தோடு முடிந்து விடுவதில்லை ஏனென்றால் அல்லாஹுவை மட்டும் நம்பினால் அவன் கலிமாவை ஏற்றுக்கொண்டவனாக அல்லாஹாவை ஏற்றுக்கொண்டவனாக ஆக முடியாது முகமது சல்லாஹ் அலே வல்லம் அவர்களையும் மனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் முஹம் லா இலாஹில் அல்லாஹ் முஹமது ரசூல்லாஹ் கலிமா சொல்வது என்று சொன்னாலே இரண்டு வாசகங்களையும் சேர்த்து சொல்லுவது தான் அல்லது அஷதா இலா இல்லல்லா ஐஷா அண்ணா முகமதுனா அப்து ரசூலும் என்று சொல்லுவார் இந்த களிமாவுக்கு உதாரணத்தை ஒரு மரத்தை போன்றல்லா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அது இனிமையான மரம் நல்ல அழகான இனிமையான ரொம்ப அற்புதமான மரம் அது அந்த மரம் என்பது இப்போ களிமா வந்து ஒரு மூமினான மனிதர் முஸ்லிமான மனிதர் களிமா சொல்லுகின்றார் என்று சொன்னால் இந்த மனிதர் அந்த மரத்தை போன்றப்போ ஒரு மூமினானவர் மரத்தை போன்ற அந்த இனிமையான மரத்தை போன்றோம் அதனுடைய வேர் பூமிக்குள்ளே ஆழ பதிந்திருக்கின்றது என்று சொன்னால் லாகிலாக இல்லல்லாகின்ற இந்த கலிமாவனுடைய வேர் மூமினான மனிதனுடைய கால்பிலே அதுதான் பூமி கலிமாவுடைய வேர் பதிவதற்குரிய பூமி எதுவென்றால் மனிதனுடைய மூமினான மனிதனுடைய உள்ளம் அந்த உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கின்றது அதனுடைய கிளைகள் வானலாக விரிந்து பறந்து என்று சொன்னால் மூமி மனிதர் செய்யக்கூடிய அமல்கள் அந்த கிளைகள் அது வானத்தின் பக்கம் உயர்ந்து சென்று விரிந்து பறந்து நிற்கின்றது அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் இன்னொரு இடத்தில் அல்லாஹால சொல்லும் பொழுது இந்த களிமா இருக்கின்றதை இது மிக நல்ல அழகிய விஷயங்களை தருகின்றது ஆனால் இந்த களிமாவை அல்லாஹாலத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அமலசாலே என்று சொல்லப்படக்கூடிய நற்செயல்கள் வல் அமலு சாலை ஏற்பாழகு என்று குறிப்பிடுகின்றான் அமல சாலை என்பதுதான் இந்த களிமாவை அல்லாஹத்தாலாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றது அதாவது நாம் லா இலாஹில் அல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கின்றோம் இந்த களிமா அல்லாஹத்தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவளிடத்தில் போய் சேருவதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அமல்கள் மிக முக்கியம் அமல் இல்லாமல் களிமாவை மட்டும் ஒரு மனிதர் சொல்லிவிட்டால் அதில் எந்த பலனும் இருக்காது அதே அல்லாத்தால் இப்படி சொல்லுகின்றான் நீங்க அந்த அமல் என்பதுதான் வானலாவ பறந்து விரிந்திருக்கின்ற அந்த கிளையை போன்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த மரம் எந்த மரம் ஒரு மரத்தை போன்று என்று அல்லாஹால சொல்லும் பொழுது ஒரு கற்பனையாக ஒரு மரத்தை கற்பனை செய்து கொள்ளுவதா அல்லது உலகத்தில் ஏதாவது ஒரு மரம் அப்படி ஒரு மூமினை போன்று இருக்கின்றதா என்று கேட்டால் ரசூல்லாய சல்லாஹ் வல்லம் அவர்கள் ஒரு தடவை கேட்டார்கள் பூமியிலே ஒரு மரம் இருக்கின்றது அது மூமினான மனிதரை போன்று அது எந்த மரம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார்கள் கேட்டார்கள் முஸ்லிமான மனிதரை போன்று ஒரு மரம் இருக்கின்றது அது அதனுடைய இலைகள் எந்த காலத்திலும் உதிராது இலை உதிராது கோடை காலம் வெயில் காலம் எந்த காலத்திலும் இலை உதிராது எல்லா காலங்களிலும் அது தன்னுடைய பழங்களை தந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு மரம் இருக்கின்றது அது மூமினான மனிதனுக்கு ஒப்பானது அந்த மரம் எதுவென்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டார்கள் அந்த மஜிலிஸ்ல இருந்தாவுடைய மகனார் அப்துல்லா இதை அறிவிக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் சின்ன பையன் வயசு கம்மி மஜிலிஸ்ல உட்கார்ந்து என் மனசுல வந்து அது பேரிச்ச மரம் அப்படின்னு நினைப்பு வந்தது சொல்லலாம் நினைச்சேன் ஆனா அபுபக்கர் உமரல் எல்லாத்த பெரிய சகாபாக்கள் இருக்காங்க மஜ்லிஸ்ல நாம முந்திரி கொட்ட மாதிரி முந்திகிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு பேசாம இருந்துட்டேன் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அவரே சொல்லுகின்றார் இவனு உமரல் இல்லாதான் சொல்லுவேன் அபு பக்கர் உமர் இவர்களை எல்லாம் நான் பார்த்தேன் அவங்க எல்லாம் பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம எப்படி சொல்றது என்று நான் அந்த மஜிலிசிலே பேசுவதை நல்லதாக கருதவில்லை ஆகவே நான் பேசாமல் இருந்துவிட்டேன் பிறகு ரசூல்லா சொல்லாஹல்லாம் சொன்னால் அவர்களே சொன்னார்கள் அதுதான் பேரிச்சமரம் என்று சொல்லி முடித்தார்கள் என்னால் சொல்லப்படுகின்றது அந்த மஜிலிசு முடிந்தது நாங்கள் எல்லாரும் வெளியே வந்தோம் அப்பொழுது என்னுடைய தந்தை உமர் ரவி அல்லாத்தாலான் அவர்களிடத்தில் சொன்னேன் என்னுடைய தந்தை அவர்களே ரசூல்லாய் சல்லா அலிஸ்னம் பேரீச்சம்மரம் என்று அதை சொன்னார்கள் என்னுடைய மனசிலும் அதே மாதிரி வந்தது நான் நீங்களெல்லாம் பேசாமல் இருக்கும்போது நான் எப்படி பேசுவது அந்த மஜ்லி என்று பேசாமல் இருந்துவிட்டேன் என்று அப்துல்லா அல்லாத்தாலான்னு சொன்னார்கள் தந்தை இடத்துல அப்போ அமர் அல்லி அல்லாஹத்த சொன்னார்கள் நீ அதை சொல்லியிருந்தால் ரசூல்லாய் சல்லா அலிஸ் அந்த சமூகத்திலே நீங்கள் நீ சொல்லி இருந்தால் அது எனக்கு இந்த உலகத்தை விட மிகப்பெரிய பிரியமானதாக இருந்திருக்கும் ஏன்னா ரசுல்லா சலாஹன ஒரு கேள்வி கேட்டு அது ஒரு சின்ன பையனாகிய நீ பதில் சொல்லும் பொழுது அதுவும் என்னுடைய மகன் பதில் சொல்லும் பொழுது அது சரியாக இருந்து விட்டு இருந்ததினால் அப்படி நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் இந்த உலகத்தை விட இன்ன இன்ன பொருளை விட எனக்கு ரொம்ப பிரியமானது என்பதாக சொன்னார்கள் என்று அறிவிக்கின்றார்கள் சரிங்க பேரீச்சமரம் என்று சொன்னது அந்த பேரீச்சமரம் இருக்கின்றதே அது அது எந்த காலத்திலும் கீழே விழாது இங்கேலாம் புயல் அடித்தா மரம்லாம் விழுந்துருது இல்லையா அந்த மாதிரி புயல் அடித்தா அந்த மரம்லாம் விழாது சீக்கிரம் அதனுடைய வேர் ஆழமாக இருக்கும் கீழே பூமியில் பரவலாக அது விரிந்துருக்கும் இப்போ நீங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் பூமியில் மரத்தினுடைய வேர் மிக அகலமாக ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ஆழ மரம் அதனுடைய வேர்கள் மிகப்பறந்து இருக்கும் அது சீக்கிரமாக அது விழாது புயல் காற்றுக்கள்லாம் அது விழாது சீக்கிரம் அதைவிட இன்னும் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு வேர் பேரீச்சம் மரத்தினுடைய வேர் அதனுடைய கிளைகள் வானலாக இருக்கின்றன என்று சொன்னால் அது வானை நோக்கி இருக்கின்றது அது எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் பழம் தந்து கொண்டே இருக்கும் வருஷத்தில் ஒரு தடவை அறுவடை செய்கிறாங்க அல்லது ரெண்டு தடவை செய்கிறாங்க அது பழங்கள் உலகத்திலேயே பழ வகைகளிலே ஆயிரக்கணக்கான பழங்கள் இருக்கின்றன அவை அனைத்திலும் மிகச்சிறந்த பழம் பேரிச்சம்பழம் எல்லா வகையான சத்துக்கள் பொதுவாக இன்று ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதை எழுதி வைத்திருக்கின்றார்கள் எல்லா பழங்களை விட அதிகமாக பதினெட்டு விதமான தனித்தன்மைகள் கொண்டதாக பேரீச்சம்பழம் இருக்கின்றது என்பதாக நம்முடைய நாட்டிலே தமிழ்நாட்டில் அதை ஆய்வு செய்து குறித்து வைத்திருக்கின்றார்கள் அதிலே ஒன்றே ஒரு விஷயம் தனித்தன்மை ஒரு ஒரு விஷயம் ஹுசூசி என்னவென்று சொன்னால் மனிதனை போன்றது அது மனிதனை போன்றது அந்த மரம் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை அக்ரிமோ அம்மத்தக்கும் உங்களுடைய மாமி தந்தையுடன் பிறந்த ஒரு பெண்மணிக்கு பேர் மாமி இல்லையா அந்த மாமி பூப்பி என்று சொல்லுவாங்க உங்களுடைய உங்களுடைய மாமிக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க உங்களுடைய மாமி பேரிச்சமரத்திற்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் பேரீச்சம் எங்களுக்கு எப்படி மாமியாக முடியும் என்பதாக கேட்டார்கள் சஹாபாக்கர் ரசூல்லா இல்லாஸ்லாம் சொன்னார்கள் ஆதம் அலையாம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி கொஞ்சம் மண்ணை எடுத்து கொண்டு வரும் முறையாக அல்லாஹாலா சொன்னான் இந்த பூமியிலிருந்து மண் கொண்டு போகப்பட்டது அதை குழைத்து ஆதம் அலி அவருடைய உருவத்தை அல்லாஹல்லா செய்தான் அதில் கொஞ்சம் மண்ணு மீதியாயிடுச்சு அந்த மீதியான மண்ணிலிருந்து பேரிச்சம்மரத்தை அல்லாஹத்தாலா உண்டாக்கினான் என்று சொல்லாய் சொல்ல சொல்லன் சொல்லி அப்போ அந்த பேரிச்சம் மரம் அப்படிங்கிறது பெண்ணாக பாவிக்கப்படுகின்றது பொதுவாக பூமி தமிழில் கூட சொல்லுவாங்க பூமா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அது கருத்தில் வேறு கருத்தில் சொல்கிறாங்க இருந்தாலும் பெண்ணாக பாவிக்கப்படுகின்றது அதே போன்று அரபியிலும் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பெண்பாளாகவே அது கருதப்படும் பேரீச்சம் மரத்துக்கு அந்நஹ்லா என்று பெயர் நக்லா என்று பேர் நஹ்லா என்ற வார்த்தையும் ஷீமேல்தான் அது அதாவது பெண் பெண்பாள்தானது அதனால் ரசூல்லாய் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆதம் அலி அவர்கள் படைக்கப்பட்ட மீதி மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட பேரீச்ச மரம் என்று சொல் இது பெண் பெண் ஆதம் அலிஸ்லாம் ஆண் அப்படின்னு சொன்னால் அந்த ஆணுடைய சகோதரியாக இந்த மரம் ஆகுகின்றது அதனால் உங்கள் மாமீன்னு சொன்னாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு தந்தை பாப்பா அப்படின்னு சொன்னா இந்த பேரிச்சம்பரம் நமக்கு மாமி என்று ரசூல்லா சல்லா அலி சொல்லாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றனர் தெரியப்போ அந்த மனிதனை போன்று என்று சொன்னால் இப்போ மனிதன் படைக்கப்பட்ட மீதி மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட காரணத்தினால் மனிதனை போன்றுள்ள ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கின்றது அதில் இன்னொரு விசேஷம் என்ன என்று சொன்னால் பேரிச்சம்பரத்தில் ஆண் பெண் உறவின் மூலமாகத்தான் பழங்கள் பழுக்கும் மற்ற மரங்கள்லையும் கூட ஆண் மரம் பெண் மரம் என்று இருக்கின்றது வாழை மரத்தை எடுத்துக்கொண்டால் எந்த வாழை மரத்திலே வாழைப்பழ குலை தள்ளுகின்றதோ அது பெண் மரம் உங்களை தானே பிள்ளை பக்கப்பா வாழை பழம் வர்ற வாழைக்காய் வரக்கூடிய அந்த மரம் பெண் மரம் காய் வராத குலை ஏற்படாத அந்த மரம் ஆண் மரம் என்பதாக சொல்லப்படும் அதுபோன்று எல்லா மரங்களிலும் பார்க்கலாம் ஆண் பெண் என்று இருக்கும் எல்லா செடி கொடிகள் எல்லாவற்றிலும் உண்டு பறவைகள் ஊர்வனங்கள் எல்லாவற்றிலும் ஆண் பெண் உண்டு மனிதன் மட்டுமல்ல அதே போல பேரீச்ச மரத்திலும் உண்டு ஆண் மரம் பெண் மரம் என்று தோட்டங்களிலே பேரீச்சன் தோட்டங்களிலே மரத்தை வளர்க்கும் பொழுது ஆண் பெண் மரத்தை சேர்த்து சேர்த்து தான் பக்கத்தில் பக்கத்தில் தான் வளர்ப்பார்கள் ஒரு ஆண் மரம் ஒரு பெண் மரம் ஒரு ஆண் மரம் ஆன் பெண் மரம் அதை பயிர் செய்கிறவர்களுக்கு தெரியும் இது ஆண் மரம் இது பெண்மரம் என்று பேரிச்சம் பழம் காய்க்கக்கூடிய காலத்திலே இந்த ஆண் மரம் பெண் மரம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஆண் மரத்தினுடைய பாழையை சீவி பெண் மரத்தினுடைய பாழையோடு சேர்த்து கட்டிவிடுவார்கள் அப்படி கட்டினா தான் பழங்கள் பெருசாக ஆகும் சுவையாக இருக்கும் நல்ல கலர் உள்ளதாக இருக்கும் சீக்கிரமாக காய்க்கும் பழங்கள் உண் உருவாகும் ரொம்ப நல்லா இருக்கு ஆக ஆண் மரத்தினுடைய இணைப்போடு சேர்ந்தால் அதை போ ரெண்டையும் சீவி விட்டு ரெண்டையும் வச்சு அப்படி கட்டிவிடுவாங்க பொட்டு போடுறதுன்னு சொல்லம்லாம் அந்த மாதிரி போடுவாங்க செல்லலாறை செல்ல மக்காரிருந்து மதியனாவுக்கு போன நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தேன் வரலாறு முன்னால் சொல்லப்பட்டு அது கட்டுவாங்க அதன் கோரணும் அப்போ ஆண்மரம் பெண்மரத்தினுடைய இணைப்பின் காரணமாக உறவின் காரணமாக பழுக்கக்கூடிய ஒரே பழம் பேரீச்சம்பழம் தான் மற்றதில் ஆண்மரம் பெண்மரம் என்று இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இணைப்பு என்பதெல்லாம் கிடையாது ஒட்டு போடுறதெல்லாம் கிடையாது ஒட்டை வைக்கிறது கிடையாது அது வேற இது வேற தனித்தனியாக இருக்கு ஆனால் பேரீச்சம்பரத்தில் மட்டும்தான் அந்த ஒட்டு போடுதல் ஒட்ட வைத்தல் என்பது இருக்கின்றது கட்டிவிடுதல் அப்படி அதனால ஆணுடைய துணையுடன் பழங்கள் பழுக்கக்கூடிய ஒரு மரம் பேரிச்ச மரம் அதனால் அது மனிதனை போன்று என்ற சூல்லாய் சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இன்னொரு ஹதீசர்கூல்லாய் சொல்லல்லா அலுவலம் சொல்லுகின்றார்கள் இன்னொரு விஷயம் அந்த மற்ற மரங்கள் எல்லாம் அடிப்பகுதி அதனுடைய கீழ்ப்பகுதியை வெட்டிவிட்டால் கொஞ்சம் அதிகமாக வெட்டிவிட்டால் அந்த மரம் காய்ந்து அது பட்டுவிடும் அது எந்த விதமான பலனும் இல்லாமல் காய்ந்ததாக ஆகிவிடும் பேரிச்ச மரம் அது அதனுடைய தலையை வெட்டிவிட்டால் அது காய்ந்து விடும் தலைன்னு சொன்னால் மேல் பகுதி அதனுடைய கிளைகள் அந்த இலையை இதுவருதில்லையா அதை தென்னை ஓலை மாதிரி அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஷேப்பில் இருக்கு அந்த தலையை வெட்டி மேலே உள்ள அந்த மரத்தினுடைய தலையை வெட்டிவிட்டால் அது காய்ந்து அது செத்துவிடும் இறந்துடும் மனிதனுடைய தலையை வெட்டினால் எப்படி இறந்து விடுவானோ அது போன்றும் அதனால மனிதன் பேரி சம்பளத்தை போன்று மனிதனை போன்று ஒரு மரம் இருக்கின்றது என்று சொன்னார்கள் ரிசுல்லா என்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுகின்றார்கள் சாபித்தின் ஈமானுக்கு உதாரணம் பூமியிலே ஆழ பதிந்திருக்கக்கூடிய ஒரு மரத்தை போன்று அல் ஈமான் குஹா ஈமான் என்பது அதனுடைய வேர்கள் வலாத்து அசுலுகா தொழுகை என்பது அதனுடைய அடிப்பகுதியை போன்று கொடுப்பது அதனுடைய கிளைகளை போன்று அதனுடைய அதாவது மரத்திலிருந்து வரக்கூடிய ரெண்டு பகுதி மூணு பகுதி அவர் அது அதை போல வியாமு அசானுகா நோன்பு வைப்பது என்பது அதனுடைய இலைகளை போன்று கிளைகளை போன்று வ தீஃபில்லா நபாத்துஹா அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய விஷயத்திலே மார்க்கத்திற்காக வேண்டி துன்பத்தை ஏற்றுக்கொள்வது சிரமத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அது விளைந்து பயிராவதை போன்று ஓ ஹுஸ் ஹுலுகி வரப்புஹா மனித நிலத்தில் பூமினான மனித நேரத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் நல்ல பண்புகள் அதனுடைய இலைகளை போன்று அல்லாஹினால் ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை விட்டும் தன்னை தடுத்து கொள்ளுவது அந்த மரத்திலிருந்து விளையக்கூடிய பழங்களை போன்று என்று ரசூல்லாய் சொல்ல அலி சொல்லம் அவர்கள் ஒரு பூமியினான மனிதனுடைய ஈமான் பிறகு அவனிலிருந்து விளையக்கூடிய பலன்கள் ஆகியவற்றை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள் அது பேரிச்சமரம் பேரிச்சமரம் எப்படி ஒரு மரம் எப்படி பூமியிலிருந்து தண்ணீரை குடித்து அந்த தண்ணீர் வானத்திலிருந்து பொழிந்து அதன் காரணமாக அந்த மரம் செழிப்படைகின்றதோ பழங்களை தருகின்றதோ அதுபோன்று ஒரு பூமி மனிதன் இருக்கின்றான் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது மனிதன் பூமியிலே வாழ்கின்றான் வானத்திற்கு மேலே இருந்து அதாவது அல்லாஹாலாவின் புறத்தில் இருந்து அவனுக்கு ரகமத்துகள் வழங்கப்படுகின்றன ரஹமத் என்ற மழை அருளப்படுகின்றது ரகமத் என்ற மழையை பெற்ற அந்த மனிதன் ஒரு பூமி மனிதன் பூமியில் அதை தான் குடித்து அந்த ரகமத்தை அறிந்து அருந்தி ரகமத்தை உட்கொண்டு அதன் காரணமாக வளரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டால் இந்த மனிதன் மிகச்சிறந்த மனமுள்ள அற்புதமான மனிதனாக ஆக்கப்பட்டு வருகின்றான் என்ற கருத்தும் மூலமாக சொல்லப்படுகின்றது ரசூல்லாய் சொல்ல அலே சொல்லம் அவர்களிடத்திலே ஒரு நாள் ஒருவர் ஒரு பேரிச்சம் பழம் நிறைந்த தட்டை கொண்டு வந்தார் அது செங்காய்கள் கொலையோர இருக்கக்கூடிய அந்த வரம்பு நாட்டில் அஜிக்கு சென்றவர்களுக்கு தெரியும் இந்த செங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பு கலராக இருக்கும் பசுமையாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அந்த பழங்கள் உள்ள ஒரு தட்டு கொண்டு வந்தார் அதை வாங்கி கொண்ட ரசூல்லாய் சல்லா அலி வல்லம் அவர்கள் கலிமா தக்கீமா என்பது இந்த பேரிச்சம்பளம் விளையக்கூடிய மரத்திற்கு உதா மரணத்தை போன்றதாகும் என்பதாக சொல்லி அதே உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள் இமாம் பகவி ரஹமத்துல்லாஹி அலேஹி என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மரம் அது மரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்று நிலைகள் கட்டாயமாக தேவை ஒன்று இருக்கும் ராசிகுன் ஆழ பதிந்திருக்கக்கூடிய உறுதியான வேர் இருக்க வேண்டும் மரம் என்று சொன்னால் வேர் இருக்கணும் அசுலுன் காயமனும் அதற்கு ஒரு தண்டு இருக்க வேண்டும் அது நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தண்டு இருக்க வேண்டும் மிக உயர்ந்த கிளைகள் இருக்க வேண்டும் உயர்ந்து இருக்கக்கூடிய படர்ந்து இருக்கக்கூடிய கிளைகள் இருக்க வேண்டும் இந்த மூன்றும் ஒரு மரத்திற்கு இலக்கணம் அதுபோன்றுதான் மூமினான மனிதனுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கக்கூடிய ஈமான் இருக்கின்றதே அதற்கு மூன்று விஷயங்கள் தேவை மனதாலே உண்மைப்படுத்துவது மனதினால் உண்மைப்படுத்துவது பில்லிசான் நாவின் மூலமாக சொல்லுவது அல்லாஹ ஒருவன் வணக்கத்திற்குரிய அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் முகமது சல்லா அலே சொல்லம் அல்லாஹாலுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்ற அந்த சாட்சி அஷ் அல்லா இலா இல்ல அல்லா அஷ் அண்ணா முகமது அப்துலு என்ற அந்த சாட்சி களிமம் இதை நாவினால் சொல்லு முதல்ல மனசினாலே அதனுடைய கருத்தை உறுதிப்படுத்தி உண்மைப்படுத்தி கொள்ளுவது பிறகு நாவின் மூலமாக சொல்லுவது பிறகு உடல் உறுப்புகளின் மூலமாக அமல் செய்வது இந்த மூன்றும் ஈமான் உடைய மனிதருக்கு கட்டாயமாக தேவை இந்த மூன்றும் இருந்தால்தான் அவர் சரியான மூமின் நல்ல மூமின் என்பதாக சொல்லப்படும் எப்படி ஒரு மரம் நல்ல மரம் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் முன்னால் சொல்லப்பட்ட மூன்று தேவை என்பது போன்று அது இருக்குது அதனால்தான் அல்லாஹத்தால இந்த இடத்துல கலிமா தையீபாவுக்கு உதாரணம் ஒரு மரத்தை போன்று என்று சொன்னான் என்பதாகவும் விளக்கப்படுகின்றது ரசூல்லாய் சல்லாஹே செல்லம் அவர்கள் இந்த கலிமா தையிபா சம்பந்தமாக பல விளக்கங்களை இந்த ஆயத்திற்கு சொல்லி காட்டுகின்றார்கள் பொதுவாக உறுதியான ஈமானுக்கு மரத்தை இந்த பேரீச்ச மரத்தை உதாரணமாக காட்டி ரசூல்லாய் சல்லாஹாஹி அல்லாஹாலா சொல்லி அதை மனிதனுக்கு மிக வலிமையாக அது இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இடமாக்கள் கலிமா தையிபா என்பது ஒரு மரத்திற்கு ஒப்பானது பேரிச்சமரத்திற்கு ஒப்பானது என்று சொல்லியதற்கு பல காரணங்களை குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று இந்த மரம் எப்படி வேர் உறுதியானதாக இருக்கின்றதோ அதே ஒரு மூமினான மனிதர் கலிமா சொன்னால் அந்த கலிமா அவருடைய உள்ளத்திலே உறுதியாக ஏற்பட்டு விடுகின்றது பூமியிலே அந்த பேரிச்சமளத்துடைய வேர் ஆழ பதிந்து உறுதியாக இருப்பதை போன்று அவருடைய மனதிலே உறுதியாக ஆக்கப்பட்டு வருகின்றது இரண்டாவது அந்த வானலாவ அதனுடைய கிளைகள் பறந்து நிற்கின்றது போல ஒரு பூமியான மனிதனுடைய அமல்கள் அல்லாஹாலாவிடத்தில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சன்னிதானத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது இலேஹி யசாதுல் கலிமுத்தையா அமலு சாமி ஆனத்திலே சொன்னோம் அல்லாஹின் பக்கம்தான் கலிமா தையிபாய் மேலே ஏறி செல்லுகிறது மேலே ஏறி செல்லுவதற்கு அது செல்லுவது அந்த செல்வதற்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானுடைய அந்த தன்மை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாகனமாக அமைந்திருப்பது ஈமான் அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதற்கு வாகனமாக இருப்பது அமலேசாலி வல்ல அமலசாலிகள் ஏற்பாகும் அமலேசாலி என்பதுதான் இதை கொண்டு உயர்த்தி செல்லுகின்றது இது அந்த பேரீச்சம் மரம் எப்படி வானலாவ அதனுடைய கிளைகள் விரிந்திருப்பத எரிந்திருக்கின்றதோ அதே போன்று அந்த பழங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் மனிதனுக்கு கிடைத்து கொண்டிருப்பதை போன்று ஏன்னா பேரீச்சம் மரம் நாளே கிடையாது காலமே கிடையாது எல்லா காலங்களிலும் கிடைக்கும் இப்போ மாம்பழம் அப்படின்னு சொன்னால் ஒரு சீசன் தான் கிடைக்கும் இப்போ போய் மாம்பழம் வாங்க முடியாது ஆப்பிள் பழம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கும் ஆனால் அந்த தரம் உள்ளதாக குறிப்பிட்ட காலத்திலே கிடைப்பதை போன்று இருக்காது அதே மாதிரி சாத்தக்கூடிய ஆரஞ்சு அம்சன்னா அது குறிப்பிட்ட காலம் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இரு காலம் இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பழம் எது தெரியுமா வாழைப்பழம் அதுதான் எல்லா காலத்திலையும் கிடைக்கும் ஏன்னா எல்லா காலத்திலையும் அது விளையுது அது மாதிரி இந்த உயர்தரமான இந்த பழம் பேரிச்சம்பழம் இருக்கின்றதே அது எல்லா காலங்களிலும் கிடைப்பதை போன்றே ஈமான் ஒரு மனிதன் ஈமான் கொண்டு அதை உறுதியாக தன்னுடைய மனதிலே இருத்தி அந்த ஈமானின்படி அமல் செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய பலன்கள் எல்லா காலங்களிலும் கிடைக்கும் என் மனிதன் எல்லா காலிலும் கிடைக்கும் இரவு பகல் கோடை காலம் மழை காலம் எந்த காலமாக இருந்தாலும் சரி எல்லா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் அப்படிங்கிறதுல துனியாவுடைய காலம் ஆகிரத்துடைய காலம் அதாவது மௌத்துக்கும் முந்திய காலம் மௌத்துக்கும் பிந்திய காலம் எல்லா காலத்திலையும் கிடைக்கும் அந்த பலன்கள் அதனுடைய ஒவ்வொரு பொருளும் அதாவது மனிதன் ஈமான் கொண்டு விட்டால் அந்த மனிதனுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உறுப்பும் மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக ஆகிவிடும் அவனுடைய கண்கள் காது நாக்கு மூக்கு அவனுடைய பேச்சு எல்லா உறுப்புகளும் மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும் உண்மையிலேயே சரியான ஈமான் நம்மிடத்தில் நல்ல செயல்கள் அமலை சாடிக என்பது நேரத்தில் இருந்தால் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிடத்திலும் செல்லுபடியாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிடத்திலும் செல்லுபடியாகும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் நிறைய பார்க்கின்றோம் ஒரு சகாபாத் சஹாபியினுடைய ஒரு குழு போருக்கு சென்றார்கள் இரவு நேரத்திலே ஒரு காட்டுப்பகுதியிலே தங்க வேண்டியது இருந்தது அமீராக இருந்த அந்த சஹாபி மற்றவர்கள்லாம் பயந்தார்கள் காட்டுப்பகுதி சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கின்றது எப்படி தங்குவது என்பதாக அமீராக இருந்தவர் சொன்னார் நீங்கள் தங்குங்கள் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு தவக்குள் வைத்து என்பதாக சொல்லி தங்கினார்கள் அந்த காட்டுப்பகுதியிலே சப்தம் போட்டு சொன்னார் சப்தமிட்டு சொன்னார் அவர் காட்டு மிருகங்களே நகனு அஸ்ஹாப் ரசூல் இல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் நாங்கள் ரசூர் சல்லல்லா அலை சொல்லமுடைய சஹாபாக்கள் நாங்கள் இன்று இரவு இந்த காட்டிலே தங்க வேண்டியது இருக்கின்றது நீங்கள் எல்லாம் தொந்தரவு செய்யாமல் இங்கிருந்து வெளியாகிவிடுங்கள் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அதை அறிவிக்கக்கூடிய சஹாபி ஒருவர் சொல்லுகின்றார் நான் பார்த்தேன் சில மிருகங்கள் தங்களுடைய குட்டிகளை தூக்கி கொண்டு வேறு இடத்திற்கு போய் கொண்டிருந்தது என்பதால் அந்த சொல் எப்படிப்பட்ட சொல் அது அமல சாலைகள் மூலமாக விளை விளைந்த சொல் அதன் காரணமாக அவர் சொன்னதை மனிதர்கள் மட்டுமல்ல மற்ற எல்லா உயிரினங்களும் கூட கேட்கின்றனர் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன ஒரு சகாபி வழி தவறி விட்டார் போர்க்களத்திலிருந்து சா தங்களுடைய சகாத்திடத்திலிருந்து தவறி வந்து விட்டார் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டார் எதிரில் ஒரு சிங்கம் வந்துச்சு அவர்த்து சிங்கத்திட்ட சொன்னார் அவர் பயப்படலை சிங்கத்திட்ட சொன்னார் நான் ரசூல்லா இஸ்வாலா சொல்லுடைய சஹாபாக்கள் இப்படி ஒரு பயணத்தில் வந்தோம் நான் தனியாக வழி தவறி வந்து விட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த சிங்கம் ரொம்ப பணிந்ததாக ஒரு இடத்தில் வந்து அவருக்கு முன்னால் போக ஆரம்பிச்சிச்சு இவர் விளங்கி கொண்டார் இந்த சிங்கம் நமக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிங்கம் வாழை ஆட்டிக்கிட்டு முன்னால் போயிட்டே இருக்குது பின்னாலேயே போனார் அந்த சஹாபாக்குடைய குழு எந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல வரைக்கும் போயிட்டு அது திரும்பி போயிடுச்சு இவர் போய் சேர்ந்துட்டார் உண்மையிலேயே ஈமான் அப்படி இருந்தால் ஏன்னா உலகத்திலேயே ரசூல்லாய் சல்லா அலி வல்லம் அவர்கள் ஈமானிலே முதல் மனிதர் ரசூல்லாய் சல்லா அலையுடைய கல்பில்தான் இதயத்தில்தான் அல்லாஹு தாலா ஈமான் என்ற நூரை ஏற்றி வைத்தான் விளக்கை ஏற்றி வைத்தான் ஒரே ஒரு விளக்கு அந்த விளக்கிலிருந்துதான் சஹாபாக்கள் எல்லாம் கொழித்தி கொண்டார்கள் அதிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள் அந்த விளக்கிலிருந்து ஒளியை எடுத்துக்கொண்டார்கள் நேரடியாக பெறப்பட்ட ஒளி அது சலாசலத்தினுடைய கல்விலிருந்து அதன் காரணமாக அந்த பிரகாசம் அங்காமல் இருந்தது அந்த பிரகாசமுடைய மனிதர்கள் ஈமான் உடைய அந்த மனிதர்கள் ஈமானுடைய முறைப்படிக்கு சரியான அமல்கள் செய்ததின் காரணமாக அல்லாஹாலா அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆற்றலை தந்திருந்தான் அந்த ஆற்றல் எந்த துப்பாக்கிக்கும் கிடையாது எந்த அணுகுண்டுக்கும் கிடையாது எந்த ஆயுதங்களுக்கும் கிடையாது எந்த படைக்கும் கிடையாது எந்த மனிதராவது எந்த படையாவது ஒரு சிங்கத்தை பார்த்து எனக்கு வழிகாட்டு என்று சொல்ல முடியுமா எந்த குழுவினராவது சொல்ல முடியுமா முடியாது ஒரு சகாபி சொன்னார் அந்த சிங்கம் வழிகாட்டியது அந்த ஈமான் அப்படி இருக்க வேண்டும் அல்லாஹலா குரானிலே சொல்லுகின்றான் அதாவது முனாஃபிகன்கள் அவங்க ஈமான் கொள்கிற போல் நாங்களும் ஈமான் கொள்வோமா அவங்களாம் சும்மா பரதேசிகளாக இருக்கிறாங்க ரொம்ப பராரிகளாக இருக்கிறாங்க ஏழைகளாக இருக்கிறாங்க சஹாபாக்கள் அவங்கள போல நாங்கள்லாம் ஈமான் கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த அறிவில்லாதவர்கள் ஈமான் கொள்வதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹால சொல்லுகின்றான் ஆமீனு கமா ஆமனாஸ் இந்த மனிதர்கள் ஈமான் கொள்வதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன எந்த மனிதர்கள் சஹாபாக்கள் கமா ஆமனாஸ் அமல்கள் இருக்கக்கூடிய சகாபாக்கள் தான் உண்மையிலேயே ஒரிஜினல் மனிதர்கள் சொல்லுவோமா அவன்தான் ஆம்பளை இல்லையா ஒரு தனித்தன்மை இருக்கின்றது போலியான ஈமான் இருக்கின்ற அமல் இருந்தால் இந்த அமல் அந்த ஈமானுடைய தன்மையை அல்லாஹிடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் எப்படி அந்த மரம் பேரிச்சமரம் உயர்ந்து நிற்கின்றதோ அதே போன்று அதே மாதிரி பேரீச்சம் மரம் மனிதனுக்கு ஒப்பாக இருக்கின்றது பேரீச்சமரம் அதனால் அல்லாஹாலா அந்த மரத்தை ஒப்பிட்டு சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார் இப்படி ஏராளமான விளக்கங்கள் பொதுவாக ஈமான் என்பது இந்த மரத்திற்கு ஒப்பானது என்பதாக குறிப்பிட்டு அல்லாஹாலா அதை நமக்கு விளக்குகின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றான் அடுத்து அல்லாஹத்தலா சொல்லுகின்றான் ஈமானுக்கு பேரிச்ச மரத்தை போல ஒரு மரத்தை போல சொன்னா அது பேரிச்ச மரம் குஃருடைய களிமா ஈமானுடைய களிமால்ல குஹருடைய களிமா அப்படிங்கிறது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய களிமாக்கள் அனைத்தும் வார்த்தைகள் அனைத்துமே குஹருடைய களிமாக்கள் தான் இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டுல நிறைய கேள்விப்படுறோம் பார்க்கலாம் அந்த வார்த்தைகள் பூராமே குஃபுருடைய களிமம் மசலு களிமத்தின் ஹபீசத்தின் கெட்ட வார்த்தைக்கு உதாரணமாகிறது கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு சொன்னா ஹபீசா அப்படின்னு சொன்னா ரொம்ப கெட்டது அருவறுப்பானது என்றெல்லாம் பொருள் செய்யலாம் கெட்ட வார்த்தை அதாவது குஃபுருடைய களிமாவுக்கு உதாரணமாகிறது ஹபீசத்தின் ஒரு கெட்ட மரத்தை போன்றாகும் அதுக்கு ஒரு மரத்தை சொல்றான் மேல்க்கத்தில் இருந்துகல மேல அப்படி நின்றுகிட்டு இருக்குது என்ன கையில புடிச்சு தள்ளிவிட்ட கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு மாதம் கெட்ட மரம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு உலமாக்கல் முஃபசீரங்கள் குறிப்பிடுவது இந்த எட்டிக்காய் எட்டிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் இருக்குது கசப்பு கடுமையான கசப்பாக இருக்கும் எட்டிக்காய்னு சொல்லி சாதாரண சொல்லுவாங்க இனிப்புக்கு கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க கசப்புக்கு எட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பாவக்காய் கசக்கும் அந்த கசப்பெல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் எட்டிக்காயெல்லாம் சாப்பிடவே முடியாது கசக்கம் அதே மாதிரி இந்த இலைகளில் சிரியானங்கை பெரியா நங்கைன்னு சொல்லிட்டு எலி இலைகள் உண்டு பெரியா நங்கை அப்படிங்கிறது இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் சிரியானங்கைங்கிறது இலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது காடுகளில் செடிகளில் இங்கே நம்ம பள்ளியிலும் கூட பின்னால் இருந்துச்சு முன்னே இப்போ இருக்கேன்னு நமக்கு தெரியல அந்த இலை அதை எடுத்து ஒரு இலையை வாயில் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு பூரா கசம்பு இருக்கும் வாய் நாக்கில் நீங்கள் எவ்வளோ சீனி போட்டாலும் சரி அப்புறம் திரும்ப அந்த கசம்பு இருக்கும் சீனிலாம் போய்டும் அப்புறம் திரும்ப கசம்பு இருக்கும் அது இந்த சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அது மருந்தில் மருந்து காண்டி சாப்பிடுவாங்க பழக்கம் ஒன்று சரியா அது அதே மாதிரி அதை விட கசப்பு அந்த எட்டிக்காய் அப்படிங்கிறது அதே ரசூல்லாய் சல்லாஹல் சொல்லுகின்றார் ஷஜரத்தின் ஹபீசத்தின் கெட்ட மரத்தை போன்று கெட்ட களிமாவுக்கும் கெட்ட வார்த்தைக்கு உதாரணம் கெட்ட வார்த்தைனால் குஃபுருடைய வார்த்தைக்கு உதாரணம் கெட்ட மரத்தை போன்று அதாவது இந்த எட்டிக்காய் என்ற அந்த செடியை போய் மரத்தை போன்று அது பூமிக்கு மேலேயே நிற்கிது உள்ள ஆழ பதிந்தில்லை அதனால் அவர்கள் சொல்ல குஃருடைய அந்த களிமா உடையவர்கள் எல்லாம் வேரற்றவர்கள் வேறற்ற மரம் போன்றவர்கள் அவர்கள் வேறில்லாத மரம் போன்றவர்கள் அவர்கள் அவர்களுக்கு உறுதியும் கிடையாது அவர்கள் அந்த மரத்திலிருந்து குஃபுர் என்ற அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பழங்கள் எப்பொழுதுமே கசப்பாத்தா இருக்கும் அதனால் யாரும் எந்த பலனும் பெற முடியாது அவர்களுக்கும் பலன் கிடையாது அடுத்தவருக்கும் பலன் கிடையாது பேரிச்சம்பள மரம் பாருங்கள் அது அதை கொண்டிருக்கக்கூடிய ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தனக்கும் பலன் சேர்த்து கொள்ளுகின்றான் அதே மாதிரி அடுத்தவருக்கும் பலன் தருகின்றான் எவ்வளோ பலன்கள் சில மனிதர்களை பார்க்குறோம் சில பூமி நாள மனிதர்களை பார்க்குறோம் நம்ம அவங்க தனக்கு தானே எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளுகிறார்களோ அதுபோன்று அதை விட அதிகமாக அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கின்றார் நிறைய பேரை நம்ம தன்னை விட தனக்கு தே தனக்கு தேடிக் கொள்வதை விட அடுத்தவருக்கு தேடி வைப்பது ரொம்ப அதிகம் நன்மைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுபோன்று தான் ஒரு மூமின் ஆனால் இந்த குஹருடைய களிமாவுடைய களிமாவுக்கு உதாரணம் சொல்லுவோம் இந்த மரம் அது தனக்கும் பிரயோஜனம் இல்லை அடுத்தவருக்கும் குஹருடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் மூமின் முஸ்லீம் அல்லாத எல்லாரும் ஒரே கூட்டம் தான் ரெண்டே ஜாதி மூமின் என்று ஒருவர் காஃபிர் என்று ஒருவர் அவ்வளவு ரெண்டே ஜாதி ஜாதி இரண்டு ஒழியை வேற இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஜாதி இரண்டு ஒழியை அப்படின்னு சொன்னால் ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்னு சொன்னோம் ஆண் பெண் என்ற ரெண்டு ஜாதி வேறு ஜாதி கிடையாது மதம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காண்டி சொன்னோம் மதங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி சொன்ன வாசகம் நமக்கு அப்படி அல்ல மதம் மதம் அல்ல மார்க்கம் உண்டு அல்லாக போய் மனிதன் சேரக்கூடிய மார்க்கம் ஒரு வழி மார்க்கம்னா வழி ஒரு வழி அல்லாஹுவை விட்டு விட்டு வேறு இடத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு வழி அதாவது சொர்க்கத்திற்கு போய் சேரக்கூடிய ஒரு வழி நரகத்திற்கு போய் சேரக்கூடிய ஒரு வழி சொர்க்கத்தினுடைய வழியிலே போகக்கூடியவர்கள் எல்லாம் மோமீன்கள் நரகத்தினுடைய வழியில் போகக்கூடியவர்கள் எல்லாம் காஃபியர்கள் ரெண்டே சாரணம் இப்ப சஜரத்தின் கெட்ட மரத்தை போன்று அப்படின்னு சொன்னா அந்த எந்த விதமான உறுதியும் கிடையாதுமின் போக்கு இல்லாத மா லஹா பூமிக்கு மேலே அது அப்படியே அதாவது வேரோடு வே வேறு இல்லாமல் நின்று கொண்டு இருக்கின்றது அது அதை உறுதிப்படுத்துவதற்காண்டி அடுத்த வாசகத்தை சொல்ல சொல்லுகின்றன மாலஹா மின் கரார் அதுக்கு கரார் கிடையாது உறுதி கிடையாது பூமியில வேறே இல்லை அப்புறம் எப்படி உறுதி இருக்க முடியும் அதே மாதிரி இங்க இது ஒரு முஷிரிக்கான காபீரான மனிதனுக்கு சொல்லக்கூடிய உதாரணம் முஷ்ரிக்கா இருக்கக்கூடியவனுக்கு எந்த விதமான கிடையாது அதாவது எந்த உறுதியும் கிடையாது வேரும் கிடையாது அவன் செய்யக்கூடிய அந்த அமல்கள் எல்லாம் எந்த விதமான பலனும் ஏற்படாது எந்த பலனும் அவனுடைய அமலில் ஏற்படாது ஏன்னாட்டால் அந்த மரத்தில் எந்த விதமான பலனும் விளையாததை போன்று கிடைக்காததை போன்று இவனிடத்திலிருந்து எந்த பலனும் கிடைக்காது கடைசியில் அந்த மரம் என்னாகும் அந்த கெட்ட மரம் அடியில் வேறு இல்லை மேலே கிளையில்லை தனியாக ஒரு கம்பு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது அது காஞ்சி போயிடும் கடைசியில் எங்கே போகணும் நரகத்துக்கு போகும் அதாவது எரிகொல்லியாக நெருப்புக்கு விறகாக ஆகிவிடும் அடுப்புக்கு விறகாக ஆகிவிடும் அதுபோன்று இந்த முஷிரிக்கான மனிதன் நரக நெருப்புக்கு விறகாக ஆகிடு எரிகொல்லியாக ஆகிடுவார் என்ற கருத்தை அல்லாஹத்தாலா தெரியப்படுத்துகின்றது நல்ல மரம் மனிதர் மூமின் அல்லாத மனிதர் என்பதற்கு உதாரணத்தை அல்லாஹத்தால சொல்லி இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் மூமினான மனிதர்கள் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹத்தாலாவுடைய அற்புதமான ஈமான் அவரிட அவர்களிடத்தில் இருப்பதின் காரணமாக என்பதை அல்லாஹால தெரியப்படுத்தி மூமின்கள் தங்களை சிந்தித்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் எவ்வளோ பெரிய அற்புதமான பொக்கிஷம் இருக்கின்றது செல்வம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹத்தால நமக்கு உபதேசமாக சொல்லுகின்றான் நம்ம அவரும் நம்ம செட்டியாரும் நானும் ஒன்று தான் சொல்லக்கூடாது நினைக்கவும் கூடாது முதலியார் நானும் ஒன்று அவர் குப்புசாமியை நானும் ஒரே மாதிரி தான் நம்மளை விட பெரிய ஆளுங்க அவர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நான் தான் பெரியவர் பெருமை அடிக்கிறது அர்த்தமல்ல ஈமான் உள்ள மனிதன்தான் பெரிய மனிதர் சிறந்த மனிதர் என்னை போன்று ஈமான் உள்ள மனிதர்கள் என்னை போன்றவர்கள் மற்ற ஈமான் இல்லாதவர்கள் எல்லாம் என்னை விட மிகத் தாழ்ந்தவர்கள் என்ற இன்னம் இருக்கவேண்டும் அத்தீதா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே முன்னால் சொல்லியிருக்கிறோம் அவ்வளோ தடவை ஒரு பெரிய அந்தஸ்துள்ள ஒரு மனிதர் இருக்கின்றார் இந்திய நாட்டு ஜனாதிபதி அப்படின்னு வச்சுங்க அதில் உலகத்திற்கே ஒரு அரசு ஒரு த ஒரு தலைவராக இருக்கார் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடக்கூடியவர்களும் ஒபாமா முபாரக் ஒபாமா முபாரக் தான் அவர் பேர் சொல்றார் சரி அவரு பெரிய ஆள் ஜனாதிபதி அப்படின்னு சொன்னா அவருக்கு அவரை பத்தி போழாத பேப்பரே கிடையாது நாளே கிடையாது நேரமே கிடையாது அப்படின்னு இருக்குது அவர் உண்மையிலே மூமினா இல்லையா முஸ்லீமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி ஒரு காப்பிரானார் அப்படின்னு வச்சு இங்கே முஷ்ரிக்கானவர் மூமின் அல்லாத ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் உயர்ந்த உலகத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதர் எந்த விதமான வசதியும் இல்லை பரம ஏழை ரொம்ப பராரியாக இருக்கிறார் அழுக்கு சட்டையெல்லாம் கிழிஞ்ச சட்டையில் போட்டிருக்கார் சாப்பாடு இல்லை ரொம்ப ஒட்டி போய் ஒல்லியான ஒரும் அவர் மூமின் முஸ்லீம் இந்த முஸ்லீம் நம்மிடத்தில் சிறந்தவரா அல்லது இந்த உலகத்தினுடைய ஜனாதிபதி அவர் சிறந்தவரா அப்படின்னு கேட்டால் அவர் காப்பிராக இருந்தால் அவர் சிறந்தவர் அல்ல நம்மிடத்தில் இவரு தான் நம்மிடத்தில் சிறந்தவர் இவருக்குத்தான் மதிப்பு தர வேண்டும் இந்த முஸ்லீம் மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும் ஈமான் என்பது அவ்வளோ பெரியது ஈமான் இருந்துவிட்டால் அவர் எல்லா உலகத்தினுடைய எல்லா பொருளை விட மிகச் சிறந்தவர் ஆனால் என்ன ஆச்சு நீடா துரதிஷவசமாக நம்ம நாட்டில் நம்மெல்லாம் முஸ்லீம்கள் பூரா பேக்வார்டு கம்யூனிட்டி அப்படின்னு ஆக்கி வச்சுருக்குறாங்க பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எல்லாத்துக்கும் இந்த நல வாரியம் முடினு அமைச்சாங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நரிக்குறவர்களுக்கெல்லாம் நலவாரியம் அமைச்ச பிறகு தான் நலவாரியம் அமைச்சிருக்கிறாங்க எவ்வளோ மோசமாக போச்சு பாரு அதில் போய் உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரம் வாழ்ந்து வர்றாங்க சரி அது அதனால் நாம் தான் சிறந்தவர் அன்பு முல் நீங்கள்தான் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் ஆய் மிக உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றனர் அன்பு முல் ஆய் லவுன் இங்குண்டும் நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லுகின்றனர் நான் சரியான பக்கா மூமீனாக இருந்தால் நான் தான் உயர்ந்தவன் என்னை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது உலகத்தில் நான் தான் முதல் தரமானவர் மற்றவர்கள்லாம் பின்னால்தான் அடுத்து அல்லாஹாலா அது களிமாவை நல்ல களிமா கெட்ட களிமா ஈமான் உடைய ஈமான் இல்லாத குஃபுருடைய களிமா ரெண்டுக்கும் உதாரணத்தை அல்லாஹாலா சொல்லிவிட்டு ஒரு மனிதர் ஈமான் கொண்டு அந்த களிமாவை மிகச் சொல்லி முன்னால் சொன்னபடி அமல் செய்து வாழ்ந்திருந்தால் இந்த உலகத்திலும் அவரை அல்லாஹாலா நிலைப்படுத்தி வைக்கின்றான் அதே களிமாவில பிறகு மௌத்துக்கு பின்னாலும் அதே மாதிரி அதே நிலையிலே அல்லாஹாலா அவரை உறுதிப்படுத்தி வைக்கின்றான் என்ற கருத்தை அல்லாஹத்தாலா அடுத்து சொல்லுகிறார் உறுதிப்படுத்தி வைக்கின்றான் பில் கவலி உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்தி வைக்கின்றான் உறுதியான சொல் உறுதியான சொல் லா இலாஹில் அல்லா என்பது உறுதியான சொல் அல்லாவுடைய சொல் பூராமே உறுதியான சொல் அல்லாவுடைய ரசூருடைய சொல் அல்லாத வேறு எல்லா சொல்லும் உறுதி இல்லாத சொல் இந்த உறுதியான சொல்லை கொண்டு ஈமான் கொண்டவர்களை அல்லாஹால உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்தி வைக்கின்றான் எங்கியாவுடைய ஹயாத்திலே வாழ்க்கையிலேயும் ஆகிரத்திலே மறுமையிலே அதாவது மவுத்துக்கு முன்னால் உலக வாழ்க்கையிலும் மௌத்துக்கு பின்னால் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் அதாவது லா இல்லா இல்ல என்று சொல்லிய மனிதருடைய உயர்வு எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான் அது சரியாக இருந்துவிட்டால் உலகத்திலும் அவரை அல்லாஹத்தாலா மிகப்பெரிய நன்மைக்குரியவராக ஆக்கிவிடுகின்றான் மகத்துக்கு பின்னாலும் அவருடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக ஆகிவிடும் என்பதால் இந்த ஆயத் கபு சம்பந்தப்பட்ட கபருடைய வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறது தெரிவிக்கின்றது என்பதை அவளோமாக்கள் எல்லோருமே ஏகோபித்து சொல்லி காட்டுகின்றார் ஏன்னா உலகத்திலே அல்லாஹத்தாலா அவரை உறுதிப்படுத்தி வைக்கின்றான் அந்த சொல்லு சொல்லியவரை அதே மாதிரி ஆஹிரத்திலும் என்று சொன்னால் ஆகிரத் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை அதுதானத்தில் ஏற்படுறது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல ஒரு மனிதனுடைய போய்விட்டால் ஆகிரத்தை ஆரம்பமாகிவிட்டது மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது இதா மாத்தல் என்சானும் காமத்தின் கியாமா என்பதாக சொல்லுவார்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு கியாமத்தினால் வந்துருச்சுன்னா இருக்கு மௌத்து ரூஹு போறதுக்கு உயிர் போவதற்கு முன்னதாக ாத்து துணியாவில் இருக்கிறான் ரூஹு போயிடுச்சு ஆசிரியத்துக்கு போயிட்டான்னு ரெண்டே உலகம் தான் என்ன இந்த உலகம் ஒன்று அந்த உலகம் ஒன்று முடிஞ்சு போயிடுச்சு அந்த உலகம் எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு கேட்டால் ரூஹு போன உடனே ஆரம்பம் ஆயிடுது ஜனாசாக்கு கிடக்கும் ஜனாசா வேற ரூஹு போயிடுச்சது ஜனாசா ஜனாசாவாக கிடக்கக்கூடியவர் அசல்ல நிசாமுதீன் அல்ல அசல்ல நிசாமுதீன்களும் போயிட்டார் முடிஞ்சு இப்போ நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுங்க அஜித் மூத்தா போயிட்டார் இங்கே தான் கிடக்கிறாருன்னு அடக்கவே இல்லையா இப்போ தானே மூத்தா இருக்கிறாரு இப்போ தான் ரூஹ் போயிருக்கு அஜித்து போயிட்டார் அப்படின் அஜித்து பாஸ் ஆகிட்டார் பாஸ் ஆகிட்டாருன்னா மேலே போயிட்டு சில பேர் மேலே போயிட்டார் அப்படிம்பாங்க எங்கேயோ போயிட்டார் இங்கே இல்லை இப்போ இப்போ பாடி கிடக்குதை எங்கே தான் இன்னும் அடக்கவே இல்லையா இன்னும் குளிப்பாட்டவே இல்லையா அப்படின்னு சொன்னால் இவருக்கு பேர் இந்த பாடிக்கு பேர் நிசாமுத்தீன் அல்ல பாடிள்ள பாடிய இயக்கி கொண்டிருந்த பாரு அதுக்கு நிசாமுத்தீன் அதுக்கு பேர் தான் அகரத் அதுதான் ரூஹ் அப்போ ரூஹ் தான் அசல் உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நிஜாமுதீன் நிஜாமுதீன் எங்கே காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா தலையை தொட்டு காட்டுன்னு வச்சுங்க அவர் கேட்கறாரு பாய் கேட்குற தலையா நிஜாமுதீன் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இப்படி காட்டுறேன் நிஜாமுதீன் யார் அப்படின்னு நீங்க நெஞ்சை காட்டுறீங்க நிஜாமுதீன் நெஞ்சா அப்படின்னு எல்லாம் சேர்ந்தது தான் ரூஹும் ஜசது உடலும் சேர்ந்தது தான் மனிதன் என்று சொல்லப்படுவது அதுக்கு அதுக்கு பெயர் தான் அது ஆனால் அசலில் வந்து பெயர் என்பது எதுக்கு வைக்கப்படுதுன்னு கேட்டால் அந்த ரூஹுக்குத்தான் பெயர் ரூஹுக்குத்தான் பெயர் ஏன்னு கேட்டால் அந்த ரூஹ் நம்ம உடலில் என்னுடைய உடலிருந்து ரூஹு போயிடுச்சு அதுதான் பிறகு அல்லாஹாலா வேறொரு உருவத்திலே அதை உண்டாக்குகின்ற நல்லவர்களுடைய ரூஹு சுகதாக்களுடைய ரூஹெல்லாம் முன்னால் சொல்லப்பட்டிருக்குது ஒரு ப பச்சையான பசுமையான ஒரு பச்சை கலரில் உள்ள ரொம்ப அழகான அற்புதமான ஒரு பறவையினுடைய பறவையினுடைய உடலுக்குள்ளே இவருடைய ரூஹ் செலுத்தப்படும் ஒரு ஷகீத் போர்க்களத்தில் இறந்த ஒரு முஜாஹித் தியாகி அவருடைய ரூஹு பச்சை நிறமுள்ள பறவைக்குடைய உடல் பறவையுடைய உடலிலே செலுத்தப்படும் அந்த பறவை சொர்க்கத்திலே இருக்கும் சொர்க்கத்திலே அது எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல் என்று ரசூல்லாய் சல்லாசன் சொன்னார் மிக விசாலமான இடம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஒரு மனிதர் பறந்து சென்றாலும் கூட அதனுடைய எல்லையை கண்டு கொள்ள முடியாது அப்படிப்பட்ட விரிவான ஒரு இடத்துக்கு பேர் சொர்க்கம் அதில் எங்கே வேணாலும் போ எங்கே நினைக்கிது அங்கெல்லாம் போயிருக்கும் அந்த பறவை அப்படின்னா அந்த ஷஹீதானாரே அவர் அந்த பறவுடைய உடலுக்குள்ளே அந்த பெயரை தாங்கியவராக அங்கே இருக்கிறார் இந்த உடல் மண்ணோடு மண்ணாக போயிரு இது டெம்பரவரியாக வந்த உடல் தான் இது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் உலகம் ஒரு அறுபது வருஷமாக ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ உலகத்தில் இருக்கும் அதுக்கு பின்னால் போனால் கொஞ்சம் நாளில் அடக்கிட்டாங்கன்னா மண்ணில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பாடியும் இருக்காது எல்லாம் போய்டும் எல்லாம் மண்ணை திண்டுடும் சுத்தமாக கரையான அரிசியெல்லாதுங்க ஒன்றுமே இருக்காது எலும்பும் இருக்காது எதுவும் இருக்காது இல்லையா அப்போ கபருடைய வாழ்க்கை என்பது எப்போ ஆரம் இந்த மாஹிரத்துடைய வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பமாகிறது ரூஹு போன உடனே ஆரம்பமாகின்றது ஸோல்லாய் சொல்ல அலைய சொல்லம் அவர்கள் இந்த ஆயத்தில் என்ற இந்த வாசகம் இந்த ஆயத்து கபூருடைய வாழ்க்கை உண்டு என்பதை தெரியப்படுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் உலமாக்கள் முசியங்கள் ஏராளமான விளக்கங்களை சொல்லியிருக்கார் பர்ராஜி என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூல்லா இல்லா சொன்னார்கள் அல் முஸ்லீமுல்ல ஒரு முஸ்லிமான மனிதர் கபரிலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டால் அவர் சாட்சி சொல்லுவார் முகமது ரசூ என்று சொல்லுவார் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அதாவது வணக்கத்திற்கு அதாவது கேள்விங்கிறது வேற இங்க அந்த வாசகத்தை சொல்லுகின்றார்கள் கலிமாவை சொல்லுகின்றார்கள் எப்படி கேட்பா மண் ரமக்கு மூணே கேள்விதானே அடிக்கடி சொல்லிடுறோம் பல தர சொல்லியிருக்கிறோம் கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்வி மூணே மூணு கேள்வி தான் முப்பது கேள்விகளும் கிடையாது நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்து இருந்தாலும் சரி என்ன தொழில் செஞ்சாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எல்லாருக்குமே மூணு கேள்வி தான் மண் ரப்புக்க ஒமாதீனுக்க உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் எது இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களை பற்றி கேட்கப்படும் மூணே கேள்வி தான் கேட்கப்படுவார் அவர் அப்போ லாஇலா முகமது ரசூல்லா என்று அவர் சொல்லிட்டாத்து என்ற வாசகத்தினுடைய இந்த ஆயத்தினுடைய கருத்து என்று விளக்கம் சொன்னார் அதே பர்ரா சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்து கபருடைய வேதனை சம்பந்தமாக இறங்கியது கபருடைய வேதனை சம்பரில் வேதனை உண்டு தண்டனை உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இந்த ஆயத்திருக்கின்றது என்பதாகவும் சொல்லுகின்றார் மண் ரப்பு க அப்படின்னு கேட்பார் அந்த மலக்கானவர் சொல்ல வேண்டும் ஒமா தீனு க உன்னுடைய என்று கேட்பார் தீனி தீனு முகம் சல்லா அலே சொல்லம் அதாவது தீனி அல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் முகமது சல்லா சரித்திரிய மார்க்கம் என்று சொல்ல வேண்டும் அதுதான் யு சபித்து என்ற இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்பதாகவும் மற்றொரு ஹதீசிலே சொல்லப்பட்டு இருக்கின்ற ஒரு மனிதன் வைக்கப்பட்டவுடனே ரெண்டு மலக்குகள் வருவார்கள் கேள்வி கேட்பார்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ரெண்டு மலக்கு முன்கர்ணக்கீர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் அவங்க எப்படி இருப்பாங்க அந்த முன்கர்ணக்கீர் அப்படிங்கிறது பல ஹதீசிலும் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு ரெண்டு மலக்குகள் வருவார்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அஸ்வதானி அஸ்ரகானி பொல்லானி ஆயுனுகுமா கல் பர்கி அஸ்வாத் மிர்சுபா என்று ஒரு ஹதி சில சொல்லப்படுது அந்த ரெண்டு பேரும் ரொம்ப கடின சித்தம் உடையவர்களாக இருப்பார்கள் இறக்கம்லாம் காட்ட மாட்டாங்க இறக்கம்லாம் இருக்காது அவங்களுக்கு ரொம்ப கடினமானவர்கள் கருப்பு நிறம் கருப்பு நிறம்னு சொன்னால் நீல நீளமும் கருப்பும் கலந்த ஒரு விதமான அஸ்ரக் என்று சொன்னால் நீளமும் கருப்பும் கலந்த ஒரு நிறம் ஒருத்தருக்கு பேர் முன்கர் இன்னொருக்கு பேர் பேர் நக்கீர் என்பதாக சொல்லப்படும் அந்த ரெண்டு பேருடைய கண்கள் மின்னலை போன்று மின்னல் வெற்றினால் எப்படி இருக்கும் அது மாதிரி மின்னல் வெட்டுற மாதிரி அந்த ஒளி இருக்கும் அந்த இருவருடைய சப்தம் இடியை போன்று அந்த ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் ஒரு பெரிய தண்டாயுதம் ஒரு பெரிய இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதம் ஒன்று இருக்கும் ஒரு மனிதன் கபரில் வைக்கப்பட்ட பின்னால் அந்த இருவரும் கேள்விகள் கேட்பார்கள் மண்ரப்புக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கேட்குற மாதிரியே கேட்பாங்க மைக்கில் அங்கே அவருடைய சத்தம் வந்து இடியை போல இருக்கும்னு சொன்னால் மண்ரப்புக்கு கேட்கறதே ஒரு பெரிய இடியை போல இருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய துணிச்சலான ஆளாக இருந்தாலும் சரி அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்வியிலையும் பயந்துடுவார் பயந்துட்டு ஒன்றுமே வராது எதுவுமே வராது சில பேரை பார்க்குறோம் நல்லா மேடையில் பேசணும்னு சொல்லி நல்லா நெற்று பண்ணிட்டு போய் மேடையில் நின்றவுன்னே ஜனங்களை பார்த்தவொன்னே பயம் வந்துடும் ஒன்றுமே வராது ஒரு பாட்டு நிற்பார் அப்படியே என்னங்க ஏதாச்சும் பேசுங்க ஒன்றும் வரமாட்டேங்குது ஏன்னா எல்லோரும் ரொம்ப நல்லா ஒன்றும் சில பேர் பசங்களை நம்ம பார்க்குறோம் பசங்கள் வாத்தியார்ட்ட அல்லது அஜித் மார்கிட்ட காலையில் போனாங்கன்னு சொன்னால் சின்ன பசங்க லேட்டாக வர்றேன் அஜித் மிரட்டினார்னு வச்சு வாத்தியார் மிரட்டுறாரு டாய் ஏன்டா அவ்வளோனா அப்படின்னு அங்கேயே மூத்திரம் பெஞ்சிருவான் அவ்வளோதான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர அப்படின்றவர் இப்போ கேட்கக்கூடிய அந்த கேள்வி கேள்வியிலேயே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே பயந்துடுவார் அதனால் எவ்வளவு திடகாத்திரமாக உள்ள ஒரு மூமினாக இருந்தாலும் சரி சொல்கிறதுக்கு இதாகாது அப்போ அந்த இடத்துல கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹால்தான் தரணும் இல்லைன்னா நம்மளால் முடியாது அதற்கு உமர்லி அல்லாவுடைய சம்பவம் நான் முன்னால் சொல்லியிருக்கிறேன் உமர்லி அல்லாஹாலு இறந்த பின்னால் ஒரு சஹாபி அவரை கனவு கண்டார் அல்லாஹாலா உங்களை என்ன செஞ்சான் நீங்கள் பெரிய நீதிபதியாக இருந்தீங்க நீதியாளராக இருந்தீங்க நேர்மையான ஆட்சி செய்தியர்கள் மக்கள் எல்லாம் உங்களுடைய ஆட்சியிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி இயக்கத்தியாக செய்தீர்கள் ரசூல்லாய் சல்லா அலையினுடைய பிரியமான சஹாபிகளில் ஒருவராக இருந்தீர்கள் ரொம்ப அற்புதமான மனிதராக நீங்கள் திகழ்ந்தீர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க சொன்னாங்களா அதையாப்பா கேட்குற நீங்களாம் அடக்கிட்டு போன என்ன அடக்கிட்டு போன உடனே இந்த ரெண்டு மலக்குகள் வந்து அங்கே முன்கருணிக்கிறேன் அவங்க அவங்கள பார்த்தவுடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு நடுங்க ஆரம்பிச்சி உடம்பெல்லாம் நடுங்குது மண்ரபுக்கன்னு கேட்டாங்க பதிலே வரலை ஒன்றுமே சொல்ல முடியல என்னால் பதிலே வரமாட்டேங்குது நான் சொல்லவே முடியல உடனே நான் சும்மா இருந்தேன் அவர் மண்ரபுக்கன்னு கேட்குறாங்க அந்த இடி போல சத்தம் பயந்து போய் எல்லாம் நடுங்கி எதுவுமே எனக்கு வரலை பேசுறதுக்கே வரலை அப்போ அசிரியானோட சத்தம் கேட்டது என்னோடய அடியாரை விட்டுவிடுங்கள் அவர் உலகத்தில் இருக்கும்பொழுது ஒரு சிட்டுக்குருவிக்கு இரக்கம் காட்டினார் அதனால் அவருக்கு நான் இன்று இரக்கம் காட்டுவோம் என்பதாக சொல்லி ஒரு சத்தம் வந்தது ரெண்டு பேரும் போயிட்டாங்க அப்புறம்தான் எனக்கு பேச்சே வந்துச்சு அப்படின்ற அப்படின்னு சொன்னார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய வீரர் ஹஜரத் உமர்லி லாஹர் எவ்வளோ பெரிய வீரர் அவங்களுக்கு இந்த நிலை என்று சொன்னால் எப்படி இருக்கும் சிட்டுக்குருவிக்கு இறக்கம் காட்டியதை போல் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் மதியனாவில் அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு வழியாக போயிட்ருக்குற ஆட்சி காலத்துலேயோ அதுக்கு முன்னாலேயோ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணால் ஒரு சிட்டு குருவியை பிடிச்சி காலில் கட்டி அதை பறக்க விட்னா அது பறக்கத அப்புறம் பிடிச்சி இழுக்கிறான் அதை கையில் வச்சுக்கிட்டு அதில் ரெக்கையை விற்கிறான் இது பண்ணுறான் அது கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்குது இவர் போனவர் பார்த்தாரு ஒரு குருவியை பிடிச்சி இந்த மாதிரி அதா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்தால் இந்த பையன் அப்படின்னு சொன்ன டே விட்றா குருவி அப்படின்னு அவன் பயந்து போய் குருவியை விட்டுட்டான் ஓடியே போயிடுச்சு பறந்து போயிடுச்சு அடிமையாக இருந்த குருவி சுதந்திரமானா போயிடுச்சு அது பறந்தே போயிடுச்சு நல்ல வேலை செஞ்சாரே ஒரு இந்த உமர் அப்படின்னு அது நினச்சிருக்கோம் இந்த குருவி அதுக்கு விடுதலை கொடுத்தவரே ஒரு தான் சிற்றுக்குருவிக்கு இறக்கம் நான் அவருக்கு இன்று இறக்கம் காட்டுகிறேன் மற்ற எத்தனை செயல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகள் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்க இது பண்ணாங்கன்னா கேட்ட கேள்வியே நமக்கு வந்து பதில் சொல்கிறது மறந்து போய்டு அதனால் பதில் சொல்கிறது வந்து இங்கே உள்ள நெற்று போட்டோ அல்லது வந்து பாடமாக்கியோ போய் சொல்ல முடியாது அல்லாஹால அந்த இடத்துல கொடுக்கணும் தைரியத்தை கொடுக்கணும் சரி இங்கே யூசபித்துள்ளாகு என்ற இந்த ஆயத்து கபருடைய கேள்விகளுக்கு உண்டு கபரில் தண்டனை உண்டு என்பதையும் சொல்லுகின்றார்கள் ஒரு கபரில் ஒரு மனிதன் அடக்கப்பட்ட பின்னால் ரசூல்லாய் சல்லா அலி வலாமர்கள் சொல்லுகின்றார்கள் கபரில் அடக்கப்பட்ட பின்னால் மேலே அடக்கிவிட்டு செல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் அவர்களுடைய காலடி சப்தத்தை கூட செருப்பு செருப்பு போட்டு நடக்கக்கூடிய அந்த சப்தத்தையும் அந்த மையத்தாகிறது கேட்கின்றது அந்த சப்தம் ஓய்ந்த பின்னால் அதாவது மனிதர்கள் எல்லாம் கபரை விட்டு போன பின்னால் ரெண்டு மலக்குகள் வருகின்றார்கள் என்பதால் அந்த ரெண்டு மலக்குகள் இப்படி கேள்வி கேட்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் கேள்வி கேட்ட அந்த முன்கர்ணிக்கு கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்லிய பின்னால் சரியான பதிலை சொல்லிவிட்டால் அந்த இருவரும் இவரிடத்தில் சொல்லுகிறார்கள் நீ உண்மை சொல்லிவிட்டாய் உனக்கு இந்த கபராகிறது விசாலமாக்கப்படும் என்னுடைய அடியாருக்கு கபரை நீங்கள் விசாலமாக்கி தாருங்கள் என்பதாக அல்லாஹத்தால சொல்லுகின்றான் அவருக்கு அந்த கபர் விசாலமாக்கப்படும் எவ்வளோ தூரம் விசாலமாக்கப்படும் பெருசாக்கப்படும் என்று சொன்னால் அவருடைய பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு இங்கிருந்து பார்த்தா ஒரு எந்த விதமான கட்டணமும் பறந்த வெளியாக இருக்குதுன்னு வச்சுங்க அதில் இங்கிருந்து பார்த்தா எவ்வளோ தூரம் தெரியும் ஒரு நாலு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு பார்வை தெரியும் அவ்வளோ தூரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதான் அந்த பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது பார்வை எட்டுகின்ற அளவுக்கு கபறு விசாலமாக்கப்படும் அந்தக்குகள் சொல்லார்கள் நீ எழுப்படும் காலம் வரைக்கும் திரும்ப எழுப்படும் காலம் வரைக்கும் புது மாப்பிள்ளையை போன்று நீ தூங்குவாயாக என்று சொல்லிட்டு போயிடுறாங்க புது மாப்பிள்ளையை போன்று தூங்கு என்பதாக சொல்லிவிட்டு செல்லுகின்றார்கள் ஆனால் இங்கே புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவார் புது மாப்பிள்ளை ஓவியோ தூங்கிட்டு இருப்பாரா தூங்க மாட்டார் தூங்கம்லாம் இருக்காது அதிகமாக ஆனால் தூங்க புது மாப்பிள்ளை எப்போ தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே சுகமாக தூங்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எவ்வளோதான் சுகமாக நீ தூங்கி விடு அப்படின்னு சொல்லுவோம் என்னொரு ஆதிசில் ஒரு மோமின் மனி மனிதர் அடக்கப்பட்டால் கபரில் அடக்கப்பட்டால் மேலே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த செருப்புடைய சத்தத்தையும் அந்த மையத்தாகிறது கேட்கின்றது எல்லாம் அங்கிருந்து போன பின்னால் அவர் நல்ல மூவினாக இருந்தால் உலகத்தில் எல்லா காரியங்களையும் நன்றாக செய்திருந்தால் அவருடைய தொழுகை அவருடைய தலைமாட்டின் பக்கம் வந்து ஒரு உருவமாக நின்று கொள்ளுகின்றது ஜகாத் அவருக்கு வலப்பக்கமாக வந்து நிற்கின்றது நோன்பு அவருக்கு இடப்பக்கமாக வந்து நிற்கின்றது நன்ற நல்ல மற்ற நல்ல எல்லாம் அவருடைய கால் பக்கமாக வந்து நின்று கொள்ளுகின்றது நல்ல செயல்கள் என்று சொன்னால் தான தர்மங்கள் செய்வது உறவினர்களை சேர்ந்து வாழ்வது மற்றவர்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது நன்மைகளை செய்வது இதுபோன்றுள்ள காரியங்கள் எல்லாம் கால் மாட்டிலே ஒரு உரு உருவங்களாக உருவமாக வந்து நின்று கொண்டுகிறது அவருடைய தலைப்பக்கமாக இந்த மலக்குகள் வரும் பொழுது முன்கர்ணக்கியர் மலக்கு வரும் பொழுது அந்த தொழுகை என்ற அந்த உருவம் சொல்லுகின்றது இன்னொரு அதிசல தெளிவாக ரசூலா சிலாசன் சொல்லுகின்றார்கள் அவருடைய நன்மை எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான வடிவமாக ஆக்கப்படுகின்றது அந்த வழக்குகள் இருவரும் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலிருந்து பாதுகாப்பான நிலையை இந்த உருவம் உண்டாக்குகின்றது இந்த மனிதர் சொல்லுகின்றார் அதாவது கேள்வி கேள்வி கேட்டுவிட்டு அவர்கள் சென்ற பின்னாலே அந்த உருவம் வருகின்றது இவருடைய நன்மையான அந்த உருவங்கள் உருவம் நீ என்ன இவ்வளோ அழகாக இருக்கின்றாய் உன்னை பார்த்தாலே என்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் போல் இருக்கின்றதே என்பதாக சொல்லி அந்த மனிதன் சொல்லுகின்றான் நீ யார் என்பதாக கேட்கின்றான் நான் தான் நீ உலகத்திலே செய்த நன்மையான விஷயங்கள் அல்லாஹலா அழகான ஒரு வடிவத்திலே என்னை படைத்து உனக்கு பாதுகாப்பாக அனுப்பி இருக்கின்றான் என்பதாக அந்த உருவம் சொல்லுகின்றது அவன் கெட்டவனாக இருந்தால் அல்லது காஃபிராக இருந்தால் ஒரு அருவறுப்பான உருவம் பயங்கரமான ஒரு உருவம் அங்கே வருகின்றது நீ யார் எனக்கு இருக்கக்கூடிய வேதனை போதாது என்று நீ வேறு வந்திருக்கின்றாய் உன்னை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கின்றது உன்னை பார்த்தாலே எனக்கு வேதனை வந்துவிடும் என்பதாக சொல்லுகின்றான் நீ யார் என்பதாக கேட்கின்றான் நீ நான் தான் நீ உலகத்தில் செய்த கெட்டாமல்கள் தீய செயல்கள் என்பதாக அந்த உருவம் சொல்லுகிறது நீ எழுப்பப்படும் காலம் வரைக்கும் உன்னோடு இருக்குமாறு எனக்கு அல்லாஹலை கட்டளையிட்டு இருக்கின்றான் என்பதாகவும் இந்த உருவம் சொல்லுது என்று மற்றொரு ஹதீசர சொல்ல ஹலாசன் சொல்லுவேன் இங்கே தனித்தையாக சொல்லுகின்றார்கள் தொழுகை நோம்பு சக்காத்து மற்ற அமல்கள் எல்லாம் வருகின்றன இப்போ அந்த மையத்தான அந்த மனித கபரில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்து அந்த தண்டனை தலைப்பக்கமாக வந்தால் தொழுகை ஒரு உருவமாக நிற்கிறது அல்லவா அந்த உருவம் சொல்லுகின்ற தொழுகை சொல்லுகின்றது இந்த பக்கம் உனக்கு வழி கிடையாதுன்னு அப்படி போய்டும் சரி எடப்ப வலப்பக்கமாக அது அந்த உருவம் வருகின்றது அந்த வேதனை வருகின்றது அப்பொழுது வலப்பக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய ஜக்காத்து சொல்லுகின்றது இந்த பக்கம் உனக்கு வழி கிடையாது என்று சரி இடது பக்கம் வருது அப்போ நோன்பு அதே மாதிரி தடுக்கின்றது கால் வருகின்றது மற்ற நன்மைகள் எல்லாம் இவனை தடுத்து விடுகின்றன ஆக இவனை சுற்றிலும் அந்த நன்மைகள் எல்லாம் சூழ்ந்து நின்று கொண்டு அவனுக்கு தண்டனை வராமல் பாதுகாக்கின்றன என்பதை சொல்லுகின்றார் பிறகு அந்த மஜினிசு அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் எழுந்து உட்கார் என்பதாக இந்த உருவங்கள் எல்லாம் வந்து அழகான உருவங்கள் இவனுடைய நன்மைகள் எல்லாம் உருவங்களாக எழுந்து உட்கார் என்பதாக சொல்லப்படுகின்றது அவன் எழுந்து உட்காருவான் எழுந்து உட்காரும்போது பார்க்கின்றான் சூரியன் மறையக்கூடிய நேரத்தை போன்று தெரியும் அந்த நேரத்தில் உலகத்தில் தொழுது கொண்டிருந்தவன் நல்ல அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தவன் சூரியன் மறைவதை போன்று உள்ள மகரிமுடைய நேர நேரத்தை போன்று தெரியும் அப்பொழுது அவன் சொல்லுவான் அந்த மனிதன் சொல்லுவான் அந்த ஜனாஜா சொல்லும் என்னை விடு நான் தொழுது கொள்ளுகின்றேன் என்பதாக சொல்லுவான் அப்பொழுது அங்கே அவனுக்கு சொல்லப்படும் இங்கே தொழுவதற்குரிய இடம் கிடையாது அதை இனிமேல் நீ பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் சில கேள்விகளை கேட்கின்றோம் நீ பதில் சொல் என்பதாக அந்த வழக்குகள் சொல்லுவார்கள் அப்ப மண் ரூக்க ஒமா என்ற இந்த கேள்வி கேட்பார்கள் இவருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லுகிறாய் என்று ரசூலி சல்லா அலி சொல்லாம் அவர்களை பற்றி கேட்பார்கள் அந்த மனிதன் சொல்லவான் இவர் எங்கள் நபி முகமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் எங்களிடத்தில் தெளிவான அத்தாட்சிகளை ஆதாரங்களை கொண்டு வந்தார் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு வந்தார் அவரை நாங்கள் உண்மைப்படுத்தினோம் அவரை ஈமான் கொண்டோம் என்று சொல்லி ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களை பற்றி விளக்கத்தை அந்த மனிதன் சொல்லுவார் அப்போது அந்த வழக்குகள் சொல்லுவார்கள் நீ இப்படி சொல்லுவாய் என்று எங்களுக்கு தெரியும் சரியான பதில் சொல்லுவா என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு முன்னால் உள்ள அந்த அதிசயத்தைப் போல அவருடைய கபர் விசாலமாக்கப்படும் பிறகு அந்த மலக்குகள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலை போன்றுள்ள ஒரு கதவை திறப்பார்கள் அதன் வழியாக கடுமையான வெப்பம் வரும் சூடு வரும் நரகத்தினுடைய சூடு நீ இங்கே போகக்கூடிய நிலையிலே இருந்தாய் அதாவது அரகத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் இருந்தாய் நீ சரியான பதில் சொல்லிவிட்டதின் காரணமாக இப்பொழுது உனக்கு இது கிடையாது என்பதாக சொல்லி அந்த ஜன்னலை அடைத்து விடுவார்கள் நரகத்தினுடைய ஜன்னலை அடைத்து விடுவார்கள் பிறகு அடுத்து ஒரு கதவை திறப்பார்கள் அங்கே சொர்க்கத்தினுடைய இனிமையான வாசனை காற்று தென்றல் காற்று இனிமையான வாசனை வரும் அது இந்த மனிதனுடைய கபறு முழுவதும் சூழ்ந்து கொள்ளும் இப்பொழுது அந்த வழக்குகள் சொல்லுவார்கள் இந்த இடம் உனக்கு கொடுக்க பட்டு இருக்கின்றது நீ செல்லக்கூடிய காலம் வரைக்கும் இனிமையாக இங்கே நீ இருந்து கொண்டிருப்பாயாக தூங்கி கொண்டிருப்பாயாக என்று சொல்லிவிட்டு அந்த வழக்குகள் சென்று விடுவார்கள் என்பதாகவும் ரசூல்லாய் சல்லா அலிஸ்வல்லும் மற்றொரு ஹதீஸ் நீண்ட விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் அதனால் கபருடைய வேதனை உண்டு கபரில் சொர்க்கம் நரகம் என்பதும் கபருடைய அந்த அதுக்கு பேர் ஆலமுல் திரை மறைவான உலகம் பின்னால் என்னென்ன நடக்குமோ அதாவது கேள்வி கணக்கு கேட்ட பின்னால் உலகம்லாம் அழிக்கப்பட்ட பின்னால் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு மக்கள் எல்லாம் நரகத்திற்கும் சுருக்கத்திற்கும் அனுப்பப்படக்கூடிய அந்த காலத்திலே என்னென்ன நடக்குமோ அதை கபருக்குள்ளே அல்லாஹத்தெல்லாம் அமைத்து வைத்திருக்குங்க இப்போ இதுவரைக்கும் போனவங்க போகிறோம் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் யாரும் வெளியே வரமாட்டாங்க வெளியே வரவும் முடியாது அல்லது உலகத்திற்கு வர முடியாதுன்னு ஆவி வருது பேய் வருது அது வருது இது வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார் அதெல்லாம் கட்டுக்கதைகள் அதெல்லாம் சைத்தானியத்தான செயல்களது பொதுவாக நான் ஒரு விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது இப்போ நானும் நீங்கள் இருந்தாலும் சரி பிறக்கும் பொழுதே ஒரு சைத்தானும் ஒரு மலக்கும் ஒரு சைத்தானும் கூட உண்டாக்கப்படுகின்றார் ஒவ்வொரு குழந்தைக்கும் அது முஸ்லீம் வீட்டில் பிறந்தாலும் சரி காஃபி வீட்டில் பிறந்தாலும் சரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மலக்கும் ஒரு சைத்தானும் உடனே உருவாக்கப்படுகின்றார்கள் அந்த மலக்கும் அந்த சைத்தானும் இவன் உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அவனுடனேயே இருக்கின்றார்கள் அவன் எங்கே போனாலும் சரி வெள்ளியாசலுக்கு வந்தாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி குளத்துக்கு போனாலும் சரி அமெரிக்காவுக்கு போனாலும் சரி ஐரோப்பாவுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி அவன் கூட ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு அந்த மலக்குக்கும் அந்த ஷைத்தானுக்கும் இவனுடைய எல்லா செயல்களும் தெரியும் தனிமையில் இருக்கும்போது என்ன செஞ்சார் மக்களோடு இருக்கும்போது என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரெண்டுக்கும் ரெண்டு பேத்துக்கும் தெரியும் மலக்குக்கும் தெரியும் சைத்தானுக்கும் தெரியும் சரி இவர் கொஞ்சம் நாள் இருக்கார் ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் உலகத்தில் இருந்தார் இறந்து போயிடுறார் இறந்து போகிறதுனால அந்த ரெண்டு பேர் என்ன ஆகுறாங்க மலக்கு மலக்கோடு சேர்ந்துடுறார் போய் மலைக்கூத்து ஆலமல் மலைக்கூத்துக்கு போயிடுவார் சைத்தான் இந்த உலகத்திலே இருப்பான் அவன் போக முடியாது அந்த சைத்தான் இங்கே தான் இருப்பான் எத்தனை கோடி மக்கள் இறந்துருக்கின்றார்களோ அவர்களுடன் ஒட்டி அந்த சைத்தான் பூராவுமே இங்கே தான் இப்போ நான் வந்து அந்த சைத்தான் என்னோடு இருப்பதின் காரணமாக மலக்கு மலக்கூத்துக்கு போயிடுறார் ஆலமல் மலக்கூத்துக்கு போயிடுறார் அவர் திரும்பி இங்கே வர்றதில்லை அதோடு முடிஞ்சு போச்சு சைத்தான் இங்கே இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்னு கேட்டால் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு இந்த சைத்தான் வேறு ஒரு ஒரு மனிதரின் மீது இப்போ ஒருத்தர் இறந்து போகிறாரு அவன் இருந்து அந்த சைத்தான் இன்னொரு மனிதரின் மீது தாவி அந்த அந்த மனிதரை போன்று இவர் பேசக்கூடிய சூழ்நிலையை இவன் உருவாக்கி விடுகின்றார் அதுதான் அவர் அவர் இதில் இவர் பேசுகிறாருங்க இப்போ நம்ம பார்க்குறோம் சில பேருக்கு இந்த சைத்தா பிடிச்சி பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவர் தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் தெரியும் அவருக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆளுடைய சைத்தா வந்து இவர் மேலே ஏறி ஏறிடுச்சு அப்படின்னு வச்சுங்க இப்போ இவர் இங்கிலீஷ் பேசுவார் அமெரிக்காவில் உள்ள இங்கிலீஷ் பேசுவார் அதுங்கூட ஐரோப்பாவில் உள்ள இங்கிலீஷில் அமெரிக்கா இங்கிலீஷ் பேசுவார் பார்த்திங்களா இவருக்கு வந்து அமெரிக்காவில் உள்ள சைத்தான் பிடிச்சிருக்குது அதனால இதை ஓட்டணும் அதை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோன்னு சொல்றதெல்லாம் ஏமாற்றுற வேலை என்ன அந்த சைத்தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை விளக்கிறதுக்குள்ள காரியங்கள் செய்யணும் பொதுவாக அது இருக்குது மருந்து இருக்குது ஒரு ஆனால் மருந்து இருக்குது அல்லாஹால ரசூல்லாஸ்லாசன் சொல்லி காட்டுகின்றார் சரி இப்போ அந்த சைத்தான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த மனிதர் எந்த மனிதர் இறந்து போயிட்டாரோ அவர்கிட்ட இருந்த சைத்தான் இவருக்குள்ளே வந்த உடனே அந்த மனிதர் ரகசியமாக என்னென்ன செய்தாரோ அது பூரா அந்த சைத்தானுக்கு தெரியும் இல்லையா இவர் சைத்தானை ஆடி வந்தப்போ எல்லாத்தையும் சொல்லுவார் பார் இப்போ ஒரே இப்போ தூரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழங்க ஒரே வீட்டில் வச்சுங்க ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறார் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சைத்தான் அந்த வீட்டிலேயே உள்ள இன்னொருத்தர் மீது தாவேறலான்னு வச்சுங்க இப்போ அந்த சைத்தான் வந்து இது பண்ண உடனே இவர் மேலே அந்த சைத்தானுடைய ஆதிக்கம் ஏற்பட்ட உடனே அவன் சைத்தானுடைய ஆதிக்கம் தூண்டுதல் இருப்பதன் காரணமாக இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டால் நான் தான் இன்னும் ஆள் இன்ன பேர் உள்ள ஆள் நான் இவன் மேலே ஏற் ஏ இது இருக்க பாருங்கள் அவர் இன்னமாதிரி செஞ்சார் இன்னும் நேரத்தில் இப்படி செஞ்சார் நீ இன்ன நேரத்தில் இப்படி செஞ்சார் இவர் நேரத்தில் இப்படி செஞ்சார் அதே மாதிரி இறந்து போனவர் அந்த சைத்தான் வந்து பாப்பாவுடையனு வச்சுங்க தாப்பனாருடைய சைத்தான் இவன் மேலே மக மேலே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் அப்பா உங்கள் த உங்கள் இன்னும் இடத்துல காசை புதச்சி வச்சுருக்கிறாரு இன்ன இடத்துல பத்திரம் வச்சுருக்கிறாரு இன்னென்ன இடத்துல கடன் வாற வேண்டியது இருக்குது இன்னுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் எப்படி சைத்தான்னு இவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள் சைத்தான் வந்து எல்லாம் சொல்லி இப்போ இதை வந்து சைத்தான் ஆடி எப்படி சைத்தான் வந்தோடனே பொதுவாக ஆட்டம்னு வச்சுருக்கிறாங்க அது ஆடினாலும் சரி ஆடாட்டும் சரி சைத்தான் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்ன உடனே உண்மையிலேயே சைத்தான் இருக்குது இந்த ஷைத்தானை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய வேலைகள் பல இருக்கின்றன அது ஆக இங்கே அந்த பேய் பிசாசு அந்த ஜின்னு வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவனுடன் இருக்கக்கூடிய ஷைத்தான் இன்னொருவன் மீது தாவி விடுகின்றதோட ஒவ்வொரு மனிதனு படைக்கப்பட்ட சைதான் உலகத்தில் தான் இருக்கிறோம் அந்த சைத்தானுக்கு எல்லா ரகசியம் தெரியும் எல்லா விஷயம் தெரியும் இரும்புப்பட்டியில் எவ்வளோ பணம் வச்சுருந்தாரு பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு பேங்க் பாஸ்புக்கத்தை எங்கே வச்சுட்டு போனார் திடீர்னு போயிடுவார் பாஸ்புக் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருப்பாங்க ஜனாசா கிடக்கும் பாஸ்புக்கு பார்ப்பா எங்கே இருக்குன்னு கொஞ்சம் தெரியலையே உடனே பாப்பா ஆனால் மலக்குகள் ரசூல்லா சலாஹலம் சொல்லுகின்றார்கள் ஒரு ஜனாசா ஏற்பட்டு விட்டால் மலக்குகள் அங்கே வர்றாங்க மலக்குகள் வந்து மலக்குகள் தங்களுக்கு பத்தியிலே பேசிக்கொள்ளு பேசிக்கொள்ளுகிறார்கள் மா கத்தம இவர் எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றார் அதாவது என்ன அமல்களை முற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு மலக்குகள் உங்களுக்கு பேசிக்கிறாங்க ஜனாசர் கிடைக்குது வழக்குகளும் இருக்கிறாங்க மனிதர்கள்லாம் நிறையா வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க மனிதர்கள் பேசிக்கிறாங்க மா அக்சரை இவர் என்ன பேலன்ஸ் விட்டு போயிருக்காரு அப்படின்னு பேசிக்கிறாங்க ரசூல்லாய் சொல்லாஹு சொல்கிறாங்க மா கத்தமாக அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க ஜனங்கள்லாம் பேசிக்கிறான் மா அக்சராய என்னத்தை விட்டுட்டு போயிருக்கார் இவர் எவ்வளோ சொத்து இருக்குது யார் யாருக்கு என்னென்ன பங்கு அடி எப்படின்னு இங்கேருந்தே கணக்கு போட்டுடுறாங்க மனிதர்கள் எல்லாம் என்று ரசூல் லாய் சொல்லா ஹாலிஸில் சொல்லி காட்டுகின்றார் சரிப்படி கபருடைய வாழ்க்கை உண்டு கபருடைய வாழ்க்கையில் நல்லது உண்டு தீயது உண்டு நல்ல மனிதர்களுக்கு நல்லது கிடைக்கும் கெட்டவர்களுக்கு தீமை ஏற்படும் அதாபு ஏற்படும் என்பதையெல்லாம் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹத்தாலா தெரியப்படுத்துகின்றார் அல்லாஹால ஈமான் கொண்டவர்களை உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்தி வைக்கின்றான் உலகத்திலும் ஆசிரத்திலும் துனியாவுடைய வாழ்க்கையிலும் ஆகிரத்திலும் அல்லாஹாலா எதை நாடுகின்றானோ அதை செய்ய சக்தி பெற்றவனாக இருக்கின்றார் எஃபானுல்லா அல்லாஹ் செய்துவா செய்வான் மா அவன் நாடியதை செய்வான் தண்டனை கொடுப்பதோ அல்லது நல்லது கொடுப்பதோ எல்லாமே அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றது அல்லாஹ நாடியதை செய்வான் வயுலில்லாஹுல்லாலிமீன் அநியாயக்காரர்களை அல்லாஹாலா வழி தவறச் செய்வான் என்பதாகவும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அநியாயக்காரர்களா காப்பீர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் அவர்களை வழி தவறச் நேரான வழிக்கு வர்றதுங்கிறது சிரமம் அல்லாஹுடைய நாட்டமில்லாமல் அவனுடைய மஷ்யத்தில் இல்லாமல் நாட்டமில்லாமல் செய்ய முடியாது என்பதையும் குறிப்பிடுகின்றார் அதில் தோமர்லி அல்லாஹாலும்பவர்கள் இந்த கபுருடைய விஷயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும்போது ரசூல்லாசல்லாஹல் சொல்லிக் கொண்டிருக்கும்போது இப்படி சொன்னாங்க முன்கர் நக்கீர் முன்கர் என்று ஒருவர் நக்கீர் என்று ரெண்டு வழக்குகள் வருவார்கள் கேள்வி கேட்பார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க ரசூல்லாய் இவலாஹாஹல் அப்போ விமர்ல எல்லாத்தையும் நான் கேட்டாங்களா யாரை சூழல்ல அந்த ரெண்டு பேரும் கேள்வி கேட்கும்போது என்னுடைய அறிவு என்னிடத்தில் இருக்குமா என்னுடைய அறிவு என்னத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டேன் நான் அறிவு பூர்வமாக சிந்தித்து பார்த்து பதில் சொல்கிறதுக்கு என்னுடைய அறிவு இருக்குமான்னு கேட்டேன் ஹால நான் ஆம் இருக்கும் ஐய கூணும் மகை ஆக்கலி என்னுடன் என்னுடைய அறிவு இருக்குமா ஆம் இருக்கும் என்று சொல்ல சொல்ல சொன்னேன் குஃபி இதன் அப்படியானால் அதுவே போதும் எனக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னா ஆனால் முன்னால் உள்ள சம்பவம் அது சரியா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அப்படி சம்பவம் இருந்தால் அப்போ அந்த அறிவும் அங்கே மயங்கி விட்டது அறிவு வேலை செய்யலை அந்த இடத்துல அல்லாஹத்தல்லாவுடைய அருள் இருந்தால் தான் பதில் சொல்ல முடியும் என்பதை தெரிவிக்கின்றோம் இப்போ அந்த உமர்ல அல்லாஹத்தாலான் அப்போ கேட்டாங்க ரசூல்லா சல்லா அலுவலர் சொன்னாங்க இவங்க கேட்டாங்க ரசூல்லா சவாலிஸ்லம் பதில் சொன்னாங்க இவங்களும் சொன்னாங்க குஃபி இதன் அப்படின்னா நான் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய அறிவு என்றே இருந்தால் நான் சரியாக பதில் சொல்லிக்கிறேன் சொன்னாங்க அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்தை அல்லாஹால இறக்கி வைத்தான் என்ற இந்த ஆயத்து அந்த நேரத்தில் இறங்கியது என்பதாகவும் இந்த ஆயத்தை இறங்கியதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டு இருக்கின்ற நல்ல களிமா கெட்ட களிமா அதாவது ஈமானுடைய களிமா குபுருடைய களிமா இரண்டுக்கும் உதாரணத்தை சொல்லி காட்டி ஈமானுடைய களிமாவை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மிகச்சிறந்தவர்கள் உலகத்திலும் சிறந்தவர்கள் ஆகிரத்திலும் சிறந்தவர்கள் சிறந்த வாழ்க்கைக்குரியவர்கள் அவர்கள் ஆக முடியும் என்பதாக அல்லா தலா குறிப்பிடுகின்றான் அல்லா தலா விளக்கத்தின் அனைவருக்கும் தந்து கொள்வார்கள் வாசுதாவான சிந்திரில்லா இரண்டு ஆளுமை